மக்க வந்தரின்டுப்பவர் நெஞ்சே பனை கொடாவரமானமன்மையின் உருப்பத்தி நின்றோ அனைவராதுடற்காவல் கைவிடுதியோடு உள்ளவா விடாதென்றே முப்பத்தி மூன்றாவது அதாவது அவதாரியை அபுத்திபூர்வகமாய் செய்த தீதினையும் புத்திபூர்வகமாய் செய்த நன்கினையும் பிறர் செய்த நன்கினையும் சிவன் செயலாக காண்கின்றேன் பிறர் செய்த தீதினை இங்கு நாம் காணக்கூடாது என்று மனத்தை பார்த்து மேற்கொள்கின்றோம் இந்த மனமானது கேட்கும் அதாவது நான் அபுத்திபூர்வமாக செய்கிறேன் அது சரிதான் புத்திபூர்வமாக நல்லதுன்னு செய்கிறேன் அதுவும் சரி தான் பிறர் செய்த நல்லது இருக்குது இதெல்லாம் சிவஞ்செயலாக சொல்லலாம் உள்ளது தான் ஆனால் பிறர் செய்த தீவு கெடுதல் எப்படி சிவஞ்செயலுன்னு சொல்கிறது பிறர் கெடுது பண்ணுறாங்க நமக்கு இப்போ அவன் அவன் செய்கிறதான்னு சொல்லணும் எப்படி சொல்லலாம் சொல்ல அப்படின்னு சமானப்படுத்தணும் அதனால் நல்லது எல்லாம் செய் சொல்ல ஒத்துக்கலாம் கெடுதல் பண்ணுறாங்க அது கூட சிவன் செய்யலாம் இப்போ சிவன் கெடுதல் பண்ண சொல்கிறாரா அப்படி கருது கேள்வி இளையன் ஞானபூரணன் முழுதுணர்ந்து அமைத்திட்டவாறு அல்லது இங்கே அனைவராது ஒரு தீர் நமக்கு என்பது சமான மென்மையினையும் இயற்கை ஞானத்தினையும் உடைய வரிபூர்ணனாகிய சிவன் நாம் செய்த வினைகள் எல்லாவற்றையும் ஒரு உணர்ந்து அவ்வினைகளுள் இந்த காலத்தில் இந்த வினையை அனுபவிப்ப பண்ணுவதென்று வகுத்து தந்தவார் அல்லது இவ்விடத்து நமக்கு ஓர் தீது வந்து அடையாது என்று வேகம் கூறிய அப்புறம் அடுத்தனுசாரம் தான் அவர்களுடைய அதுக்கு மாறுதலாக எதுவுமே வராது என வேண்டும் அதற்கு சிருஷ்டி முதல் முதலிய செய்யும் பிரம்மன் முதலிய கடவுளாற்றான் எமக்கு ஒரு தீது வராதோ என்று மனம் கேட்பேன் அச்சிவன் யாவர்க்கும் மிக்கான் ஆகலின் அவனையென்று இவரால் ஒரு தீர்வு செய்யக்கூடாது அங்கே மிக்கான் ஆயினும் அவன் அறியாது இவரால் தீ செய்யக்கூடாதோ என்னேன் பிரம்மதேவன் முதலான தேவங்கள் இருக்காங்களோ அவங்க தீர்வு பண்ணலாம்லவா அவர் சிவன் செய்யலாமா அது சிவபெருமானுடைய புத்திராவும் செய்ய முடியாது சரி அது போட்டும் தெரியாம கூட செய்யலாம்லவா அவங்க ஊருக்கு தெரியாமல் அப்படின்னு சொன்னால் அதுவும் முடியாது எதனாலே முடியாதுன்னு சொன்னால் இயற்கை ஞானத்தை உடைவநாதிரன் அதாவது சர்வஜன் சாமானிய விசேஷமாக அறியக்கூடிய சாமர்த்தியம் எப்போதும் உண்டு அச்சிவன் அறியாது இவரால் செய்யக்கூடாது அச்சிவனுக்கு அறியாது எந்த தெய்வங்களும் ஒரு காரியம் செய்ய முடியாது அவன் அறியாது இவரால் செய்யக்கூடாது ஆயினும் இவர் தேதி செய்ய செய்ய முடியுது அவன் வந்து தடுப்பானோ என்னில் சரி இப்போ தீங்கு பண்ணுறாங்களே தடுக்க முடியுமோ அவர் தடுப்பாரா என்று கேட்டார் பரிபூண நாகலில் அவனை விட இவர் இருத்தற்கு செய்தற்கும் இருத்தற்கும் செய்தற்கே இல்லை ஆனால் பரிபூர்ணமாக எங்கே நடந்திருக்கிற காரணபரமானதுனால அவருக்கு தெரியாமல் இவர்கள் ரகசியமாக செய்ய முடியாது அப்படி செய்யும் போது அவர் தழுக்காமல் இருக்க மாட்டார் செய்ய முடியாது அதுதான் முக்கியம் ஆனால் அச்சிவனையே உபாசனை பண்ணி தீதுராது தழுத்து கொள்வோம் கொள்வேன் எனின் திருட்டி தொடங்கி வீடு அடைவிக்கும் அளவும் வினை வினைகளை எல்லாம் ஒருங்குணர்ந்து அமைத்ததாகலில் அவனை உபாசித்தாலும் அதனை தடுக்கக்கூடாது சரி சிவருமானே உபாசிக்கிறோம் அதனாலேயே வினைகள் தடுக்கலாமா அதுவும் தடுக்க முடியாது அப்போ எதுக்கு உபாசனை பண்ணுறவர அப்படிங்க அப்படின்னு சொன்னால் உபாசனைக்கு பலன் என்ன என்று கேட்டால் அருள் செய்வார் அருள் செய்த சமபாரம் உண்டாங்க சமபாவனை செய்யறதுக்கு நமக்கு புத்தியை தயார்படுத்துறாரு அதுதான் அவர் அருள் வரத்து வரத்தான் செய்யும் ஆனாலும் பாவனை சமபாவனை பண்ணிட்டோம்னா துக்க நிவர்த்தி எதுக்கு நாம தீங்கு வேணாங்கிறோம் துக்கத்தின் விடுவரத்து வேணாங்கிறோம் துக்க நிவர்த்திக்கு சபானை பண்ணால் துக்கத்தினு தேர்தல மண்மகன் சிவருமானுடைய மாப்பிளை மகள் ரவி இருந்தும் கூட மாப்பிள்ளை எரிச்சு போட்டாருல்ல அப்போ எரித்த பிறகு அந்த அம்மா அழுது பாவன் எனக்கு என்ன வேறது அவனுதானே உன் கண்ணுக்கு அவன் தெரியும் உலகத்தார்கள் தெரிய மாட்டான் அதனாலேயே ஆவிட்டுக்கு போ அப்படின்ட்டான் செய்ய முடியும் அதனால் மாவட்ட செலவு இல்லை எங்க தெரிய தேவர்களுக்காக காவபானம் போட்டான் முன்மதன் கண்ணை திட்டத்தை பார்த்து எரிஞ்சுட்டான் கோமந்தீஸ்வரன் அப்படி யாராக இருந்தாலும் சரி அவர் உபாசனை செய்தாலும் கூட அது நடந்து தான் செய்யும் லாபத்துக்கீடாக அவருடைய பிராரத்தை வீதி மட்டும் மாறாது அப்போ என்ன லாபம் அவர் நமக்கு அருள் பண்ணுறார் அருள் என்ன சமபாவனை பண்ணுறார் சவாலை பண்ணும்போது துக்க நிவர்த்தி ஏற்படுது துக்க நிவர்த்திக்காகத்தான வேண்டாங்களாம் அது வந்து பலன் கொடுத்தாலும் கூட இந்த பலனில் சமபாவனை செய்யும் நம்ம துக்கம் தோற்றுவதில்லை வெயில் அடிக்குது சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய பக்தனாக இருக்கான் அவனுக்காக வெயில் குறைப்பாரா தனியாக இவனால் கொடைப்பிடிச்சுன்னு வண்டி தான் செய்ய முடியும் ம் ஆ மழை வர்ணா பகவான் உபாசனை பண்ணுறவன் அப்போ அவன் வீட்டுக்கு மட்டும் மழை அதிகமாக பெய்யா மத்துவங்களுக்கு அதிகமாக பெய்ய வைப்பாரா லேசாக போய் வைப்பாரா அதான் ஒன்றா தான் பெயும் இவனுக்கு ஒரு சலுகை கிடைக்கும் என்ன சலுகை இவனுக்கு ஒரு புண்ணிய சேர்த்தனால வீடு நல்லா வச்சுக்கிற மாதிரி இங்கே போனால் ஒரு வாகன வசதியும் கொடையோ பிடிச்சிட்டு போகுது ஒரு சிலை கிடைக்கும் அவ்வளோதான உபாசனையின் பயனோடைய முற்றிலும் மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை கிடையாது என்பது கருத்து நல்லா சாட்சியாக ஞானமாக இருக்க சாட்சியாக இருக்கலாம் துர்பல பிரார்த்தமாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் அதிகமாக செய்ய முடியாது அது உபாசனைக்கில அப்படின் அதனால் அந்த உபாசனை செய்தாலும் கூட இந்தளவு தான் செய்ய முடியும் சாட்சி பாவனை சிவபாவனை வரும்போது துக்கம் தெரியாது வெயில் அடிக்குது மழை பெய்யுது கொடைப்பிடிச்சுட்டு அந்த மழையினுடைய தன்மையும் அந்த வெயிலுடைய தன்மை குறைஞ்சிடும் திரும்பலாம் குறைஞ்சி தான் செய்யும் அதுதான் லாபம் சும்மா கொடையெல்லாம் போகிறான் அவனுக்கு எப்படி இருக்கும் அது கஷ்டமாக அது இதுதான் லாபம் அவன் தரின் ஆர் தடுப்பவர் நெஞ்சு என்பது ஆகலின் இணையின் இணையன்ன சமானம் இல்லாத ஞானபுரனாகிய சிவனே தீவினைக்கீடாகியமக்கு ஒரு தீர்வு தருவானேனில் அதனை யாவர் நீக்கிக் கொள்வார் நீ சொல்லுதி நெஞ்சே என்று வேகம் கூற அதற்கு கூறியது உண்மையும் இங்கனம் அறிந்தாலும் தேகத்தோடு ஒற்றுமையாயிருத்ததில் இதற்கான அபிமானத்தை கொடுத்தல் எங்கனம் என்று மனம் கேட்பேன் நீ சொல்லதான் தேகத்தில் அபிமானம் அதிகமாக இருக்குது அதுக்கு எங்கேயாவது ஒரு குத்தி குத்தி சென்னாக்க முள் குத்தினாக்க அப்படினு எனக்குனா தான் பாவிக்கிறேன் விவரத்து என்ன எனக்கு வந்து விவரத்துன்னு நினைக்கிறேன் சிதிலம் வந்து எனக்கு சிதிலம் நினைக்கிறேன் அபிமானம் போகலையா என்ன பண்ணுறது அப்படி கேட்கு கேட்குது கேள்றி மனம் கேட்ப பணிகோடாவரமாக டாவரம் மானமின்மையின் உருப்பற்றி கோடுகள் தாங்கான் என்ற கொ கிளைகள் விட்டு இது பெரிய மரங்கள்லாம் இருக்கின்றனவே தாவ தாவர உயிர்கள் தமது உடம்புகள் மேல் அபிமானமின்றி இருக்கவும் பலவினைப்படியே அவ்வுடம்புகளோடும் கூடி நின்றலவோ அதாவது தாவரங்கள் இருக்கின்றன அந்த தாவரங்கள் வெட்ட வந்தாலும் பேசாமல் தான் இருக்குது தண்ணி ஊற்றினாலும் அதுவும் ஜெரியங்குது அது எந்த விதமான கிடையாது ஏன் நடக்கிற சக்தி இல்லை அதுக்கு மற்ற ப பிராணிகளுக்கெல்லாம் நடக்கும் சக்தி உண்டு சக்தி அனுசாரமாக மறைஞ்சிக்கணும் கெடுதல் பண்ணாமல் தான் ஓடி வந்துக்கணும் அல்லது சக்தி இருந்தால் எதிர்க்கும் இதுக்கு அது கிடையாது அப்போ என்ன செய்யுது அதுவும் வாடுது அது பரம்பரை அழிஞ்சு போகலை எந்த யுகத்தில் ஏற்பட்ட மரம் இன்னைக்கு அப்படியே வருது மாதுரையில் பரம்ப பரம்பரை போயிடுச்சா பரம்பர இருக்கத்தான் செய்யுது ஆனாலும் அது பாதுகாப்பு இல்லாமல் இருந்தாலும் கூட அபிமானம் இல்லாத இல்லையா அப்படி போல சரீரத்தில் அயமானம் இல்லைன்னாலும் கூட சரீரத்தை சம்பள சரி சொல்லுக்குரியது அவர் தெரிஞ்சிருவார் நீயும் உள்ளம் வெளி அதாவது உணவுறாது காவல் கைவிடுதி ஊழலவா விடாது என விடாதின்றேன்பது அதுபோல நீயும் உள்ளம் வெளி உள்ளபடியே பழவினை வருதல் என்று விடாது என்று அறிந்து உடம்பினை பாதுகாத்தல் கைவிடுவாய் என்று கூறிக் கொண்ட உண்மையே இணையல் என்பதை யாவர்க்கும் மிக்கான் என்று கொள்க சமானமில்லாத எல்லாருக்கும் மே மேலானவர்கள் அர்த்தம் முழுதுணர்ந்து அமைத்திட்டவாறு என்பதற்கு உதாரணம் சிவபௌசாரம் இது சாஸ்திரப்படி சிவரமான இருந்தாலும் வளர்ந்தபடி காணப்படும் அர்த்தம் அமைத்த வினைக்கீடா அனு தினமும் செய்வது இமைப்பொழுதும் வீண் செயல் ஒன்றில்லை உமைக்குரியான் எல்லாம் அறிந்தே இயற்றுவது தன்னடிமை வல்லார்தம புணர்த்துவான் என்று சிவபோசார்த்து சொல்லப்பட்டிருச்சு அமைத்த வினைகேடா அனுதினமும் செய்வது இறைவன் காரணப்புறமும் அல்ல சிவருமான் நமக்கு ஏற்பட்ட பிராரத அணுசமரம் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி செயல்படுத்துவார் சட்டம் அரசாங்கத்தில் போட்டாச்சு சட்டத்தை செயல்படுத்துகிறாங்க இந்த காலத்து அரசாங்கத்தை சொல்லக்கூடாது அதுக்காக நீதிமானாக இருந்த ராஜ்ய காலத்தில் அப்படி என்ன சொல்லுங்க இப்போல்லாம் பேச சட்டம் எங்கேயோ செயல்பாடு எங்கேயோ அது எப்படியோ போயிருது இந்த கால நீதியாக ஆண்ட ராஜாக்கள் காலத்தில் சட்டம் எப்படி இருக்கோ அது அப்படியே செயல்படுத்துவாங்க மன்னீபால் மாதிரி இருந்தாக்க செயப்படுவாங்க ராமராஜ்யம் இதெல்லாம் அப்படி செஞ்சாங்க இப்பயுமே போகிறது ராமராஜ்யமாக இருக்குது அதனால் அனுதினமும் பிரார்த்தம் எப்படி இருக்கிறதோ அதை நாள்தோறும் செய்வது ஈஸ்வரன் செய்கிறார் அதில் இமைப்பட வீண் செயல் ஒன்று ஒரு வினாடிய அளவுக்கு கூட வீண் செயல் எதுவுமே கிடையாது நாம் சிந்திக்கிறது இல்லை அதனால் நமக்கு ஒன்றும் தெரிகிறதில்லை எறும்பு கடிக்குது கொசு கடிக்குது அது சின்ன கொசு பெரிய கொசு இருக்குது ஒவ்வொரு கொசு ஒவ்வொரு துன்பம் தருதுன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம் சின்ன சின்ன பாவங்கள் செஞ்சுக்க சின்ன சின்ன தண்டனம் நடந்துக்கிட்டே இருக்குது நடக்குது அது போட்டு காலைல முள் கொத்துது எந்த எறும்புகள் மேய்ச்சி இருக்கும் அது ஒரு முள் கொத்துது பாவத்துக்கு பாவத்துக்கு ஒரு தண்டனை சின்ன தண்டனை அப்புறம் பெரிய கொசு இருந்தால் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது சின்ன கொசு பாருங்க உக்காது வேணா சுருக்கணும் அடிக்கணும் அது கண்ணுக்கே தெரியாது அது பாட்டு கடிக்கிட்டு போகும் அப்புறம் எப்படி சும்மா சைக்கே முடியாது அப்புறம் தடை விட்டு போச்சு அப்படி இப்படி என்ன தான் போடு கண்ணுக்கு தெரியல அது என்ன போடு போடுது ஏ திருத்திரு பாவங்களுக்காக தட அதனால இமயப்படுது ஏன்னு செயல் ஒன்று அப்புறம் பெரிய பாவங்கள் பெரிய தண்டனைகள் கண்டு போகிறது காது போகுது அப்புறம் பட்டினி கிடக்கிறது ஜெயிலுக்கு போகிறது இதெல்லாம் வர்றது இல்லை பெரிய பெரிய பாவங்கள் அது வீரி சமர்டி அதெல்லாம் உண்டு அதனால் இமைப்பொழுதும் வீண் செய்கிறில்லை என்ன ஒரு வினாடி நேரம் கூட ஈஸ்வர சட்டத்திலிருந்து உதவும் தப்ப முடியாது உமைக்குரியால் யார் செய்கிறாங்க உமாதேவிக்கு உரிமையான சிவமான் எல்லாம் உணர்ந்தே இயற்றுவது எல்லா சரவஜனாக அறிந்து கொண்டு சாமானிய விசேஷமாக அறிந்து கொண்டு செயல்படுத்து இப்படி செயல்படுத்துகிறார் என்பதை யார் தெரிஞ்சு கொள்கிறார்கள் கேட்டால் தன் அடிமை வரலார் பணத்துவா இல்லை உபாசனை பலன் தெய்வத்தை உபாசனை பண்ணால் சிவபெருமன் உபாசை காடம்ப பாசை செய்கிறாங்கல்ல அவங்க வளர்த்துறாரு அப்போ நீ செஞ்ச பாவத்துக்கு இப்படித்தான் வரும் அதனால் நீ அனுபவிச்சுக்காண்டி தான் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு சவபாவனை செய்பன்மையை உண்டாக்குகிற பொறுமையை உண்டாக்குகிறேன் அந்த குணங்கள்லாம் தர்றேன் அப்புறம் பரிகாரங்களுக்காக எதை முடிஞ்ச வரைக்கும் உனக்கு செய்ய முடியாமல் தான் என்று செய்கிறார் செய்கிறதை உணர்த்துறார் அவர் மற்றவர்களுக்கு உணர்த்தலையா அவருக்கு உணர்த்ததை உணர முடியறதில்லை உணர முடியாது ஏன்னா அந்த அறிவு இல்லை வாங்கும் சக்தி இல்லை அவங்களுக்கு தன் அடிமை வல்லாருக்கு உணர்த்துவான் உணர்த்துவார் அப்போ உணவு என்ன பண்ணுறாங்க சமாளம் அழைஞ்சிக்கிட்டு சாத்தமாக இருக்காங்க எல்லாரும் உணர்த்துகிறார் உணராதவர் என்ன பண்ணுறாங்க ஊக்கப்படுறாங்க கண்டு வந்துருச்சே வந்துருச்சே அந்த ஆண்டில் ஒன்றுக்கு என் கண்ணு இல்லை காது இல்லை இல்லை இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் உபாசனை செய்ய செய்தவர்களுக்கு இதுதான் பலர் அதுதான் அனுகிரகம்னு பேர் கைது கிருத்தியங்களில் அனுக்கிரகம் ஒரு கிருத்தியம் மறைத்துவ கிருத்தியம் இதெல்லாம் சுஷ்கிருத்துக்கு சுவர் சரித்துக்கு சீட்டி தம்மாறம் மூணும் ஆகவே இறைவனுடைய செயல்பாடுகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மக்களிடம் அறிய முடியும் அல்லது விசாரபுரிசர்களாகிய மூச்சுக்கள் அறிய முடியும் இது ரெண்டு பேர தவிர யாருமே அறிய முடியாது அப்படி அறிய முடியாதனால பல்வேறு துக்கங்கள் அடைகிறார்கள் இதுதான் உபாசனைக்கு பலன் முழுமையாக மாற்ற முடியாது அமைத்தவினை கீழாவணு தினமும் செய்வது இமைப்பொழுது செயல் ஒன்றில்லைக்குரியான் எல்லாம் அறிந்தே ஏற்றுவது தன்னடிமை வல்லார்த்தமணர்த்துவான் உடற் காவல் கைவிட்டிருப்பாய் என்பதற்கு உதாரணம் தேவாரம் தேனை காவல் கொண்டு விண்ட கொன்றை செழுந்தாராய் வானை காவல் கொண்டு நின்றார் அரியான்றியானே யானை காவிலரணே பரணே அண்ணாமலை ஊனை காவல் கை வீட்டுப்பா உணர்வாரே வார்த்தையிலே அப்புறம் இருக்க தேனை காவல் கொண்டு விண்ட கொன்றை செடுந்தாராய் அதாவது மொட்டா இருக்கும்போது தேன் காவல் அறிந்ததா மொட்டு அது விரிந்த உடனே தேன் உட்கார்ந்து இடம் கொடுக்குதான் அப்படி வர்ணிக்கிறாங்க தேனை காவல் கொண்டு நின்ற விரிந்த கொன்றை மலர் அப்படிப்பட்ட கொன்றை மலரையே தொகுத்து மாலையாக அணிந்து கொண்டிருக்கின்ற தாராய் அண்ணா மா அர்த்தம் யானை காவல் கொண்டு நின்றார் அரியான் திருவானை காவலில் யானைக்கு காவலாக கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படி நின்றிருக்கிறீர்கள் நின்றார் அறியானே அறியா நெறியானே அப்படி இருந்தாலும் கூட சாமான் மக்களுக்கு அறியாததாக இருக்கிறீர்கள் யானைக்காவில் அறியா வானைக்கால் தப்பு வானைக்காவல் கொண்டு நின்றால் அறியா நிறைய வானைக்கால்னா தேவர்கள் தேவர்கள் கொண்டு அறிய முடியாது உங்களோட சாமர்த்தியத்தை நான் யானைக்காவில் அரணே பரணே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் திருவாணைக்காவில் இருக்கிறீர்கள் தீவிரமான இருக்கிறீர்கள் பரணி எல்லாருக்கும் மேலானவராக இருக்கிறீர்கள் அண்ணாமலையானே அண்ணாமலை அடிபடி தெரியாமல் இருந்தவர் நீர் தான் இருக்கின்ற தான்கள் ஊழே காவல் கைவிட்டு உள்ளே ஓர்ப்பாக நுழைவாரே சரீரத்தில் இருக்கின்ற காவல் தன்மையை விடுத்து உங்கள் நிலத்தில் சரணாக யாரோ அவர்கள் தான் உங்களை உணர சந்தோஷப்படுவார்கள் இதெல்லாம் பெரிய படத்தில் உள்ள பக்தர்கள்லாம் அப்படித்தான் இருந்தாங்க அவர்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் சவச்சிக்கிட்டே இருந்தார் கடைசி காலத்தில் உயிர் காபத்து இருந்தாலும் அதுவும் சரின்னு இருந்தாங்க ஏகாதிநாயினார் அவர் அடியார்களுக்கு வேட்டி கிட்டேலாம் துவைச்சி கொடுக்குறது ஒன்றார் அதுவும் சேவை என்ன வச்சிருந்தார் அப்படி பல காலம் செஞ்சதுனால பகவான் இவர் உலகரை செய்யணும் இவரோட பக்தியை என்று ஒரு பமனாடி சாமியாராக வர்றார் வந்து இதாப்பா இந்த கோவணம் தான் இருக்குது வேறு கிடையாது அதனால் இந்த மாற்று கோவணம் இது ஒட்டி கட்சி கட்டி வச்சுருக்கேன் இது கம்பு இருக்கும் நான் குளிச்சு விட்டு கட்டிக்கும் ஒன்று உணர்த்துவேன் இது தேர் வேறு கிடையாதுங்க சார் நான் வந்து சுத்தம் பண்ணி தந்தேனே அவருக்கு அதை பிரியம் கொழுந்து கும்பிட்டு நான் சுத்தம் பண்ணி தர்றது இவர் புண்ணிய காரியமாக இருக்கட்டும் பகவானுடைய அடிவாரம் செஞ்சால் அணுகு இருக்கணும்னு ஒரு நம்பிக்கை அப்படி செய்கிறதுனால வந்தார் நான் சொன்ன நிபந்தனைக்குட்பட்டு இங்கே வாத்திக்கிறேன் நான் இப்போ பகவான் என்ன பண்ணார் மழை பெய்ய எப்படி செஞ்சுட்டேன் மோட முடிச்சுட்டேன் ஏ இவர் எல்லாம் கசக்கி காய போகிறதுக்கு இங்கே இடமில்லை வீட்டில் போகலாமா மழை இழு போய் நின்று போயுன்னு காட்டிலே இருந்துட்டேன் அது இல்லையா அப்படி என்ன பண்ணுறது அந்த பொழுது போயிடுச்சு அவர் நிபந்தனை போயிட்டு போனார் சாயந்தரம் கொடுத்துடணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் முடியாது அப்படின்ட்டான் இல்லைன்னா அடியாருக்கு கடல் பண்ணதாக ஒரு குற்றம் வரும் அப்படின்னு நிபந்தனை போட்டாங்க சரி ஒத்துக்கிட்டாங்க அவர் சாயந்தரம் ஆயிடுச்சு இல்லை சூரிய அசமன் ஆக போகுது அவர் வரக்கானோம் மழை நிற்க காணும் அப்படி வந்தாரி சொன்னாக்கா அவர் கடல் பண்ணதாக ஆயிரும் இப்போ அடியாரு கடல் நான் வேண்டாம் என்று அந்த துவக்கிற கடலில் போய் தலை மூட்டிக்கிட்டு செத்து போகிறதுக்கு போகிறாங்க அப்போது அவர் என்ன கஷ்டப்பட்டாரா இல்லை பகவான் திட்டினாரா இந்த மாதிரி மழையை பாரவழி சீட்டியே என்னுடைய வாக்கு போயிடுச்சு என்ன சங்கடப்பட்டாரா ஒன்றுமே கிடையாது சரி நம்முடைய வாழ்க்கை முடிஞ்ச போதும் இனி அடியாள தீங்கு செய்ய சரீர வேறுபடாது என்ன தலையை முட்டார் தலை அந்த கல்லுக்குள்ளே கை வந்து தலை பிடிச்சிக்கிச்சு அப்படி தான் செலுத்தி ஏ அப்படி அப்படி போல் அப்புறம் மக்களுக்கெல்லாம் தெரியும்படி செஞ்சாருங்க இது எங்க சொல்கிறதுனா எந்த கஷ்டங்கள் வந்தாலும் கூட சோதலைக்கு வருகிறது பகவான் நம்மை கைவிடவில்லை நம்பிக்கை இருக்கணும் வசதி வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் பகவான் நம்புகிறாங்க கஷ்டம் வரும்போது என்ன கஷ்டம் கொடுக்குற இந்த கடவுள் என்ன கடவுளை அவருக்கு கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லையே நான் கும்பிட்டு என்ன புரியாதுன்னு இனிமேல் கோயிலுக்கு போக விட்டுட்டேன் விபதி பத்திர கூடாது நீ முடிவு பண்ணிட்டேன் நீ கஷ்டமே கொடுத்தாரு ஏன் பார்த்தாலும் அப்படியே முடிவு பண்ணுறாங்க இதெல்லாம் பக்தர்களே கணக்கில் சேர்ந்ததில்லை எல்லாம் காமி பக்தர்கள் தான் அவங்க உண்மையான பக்தர்கள் ஆக மாட்டாங்க உண்மையான பக்தர்கள் தான் பேசணும் அதனால தான் ஊனை காவல் கைவிட்டு உன்னை உகப்பா உணர்வார் யார் பொங்கலை வழிபாடு செய்கிறாரோ அவள்தான் முடியும் இது பெரிய புராணம் சான்றிதழை பார்த்துக்கலாம் இதே பாட்டுக்கு கருத்தி தீபம் எப்பொழுது அடைந்துறோம் தோல்வராதமங்கு அழிப்பார் இல்லை பின் அவனை அழைக்க வைத்தியவன் புறப்பாரில் எனும் அந்த நிச்சயம் வரலும் பாருங்கள் இடையில் பாழாய ஆலயம் மற்றும் இருண்மிகு முழுக்க சுத்த மெய்த்தவராக இருக்கணும் சுத்த தவம் இருக்கணும் காமித்தவமாகவோ ஏமாத்துறதாகவோ இந்த காலத்தாக இருக்கணும் எப்பொழுது அடைந்துவிடணும்னு சொன்னாக்கா இரவு பகலோ சந்திக்காலமோ எந்த காலத்திலேயாவது போய் மழை காலமோ வெயில் காலம் போகலாம் அடைந்துவிடணும் அச்சம் அவர் தோன்றுகிறாரு பயமே இருக்காது எதனால் இந்த பயம் இல்லாமல் போனதுக்கு காரணம் சொன்னால் அத்தனை புறக்குஞான் அடிப்பார் இல்லை ஒரு கொள்கை அவர் காப்பாற்ற சமயத்தில் அவருக்கு மிஞ்சின தெய்வம் இல்லாதனால என்ன இவனும் பண்ண முடியாது இன்னும் அவனே அழிக்க அவரே நம்ம கருது பண்றாரு சொன்னால் வைத்தியவன் இல்லை இங்கே நம்ம காப்பாற்று ஆள் கிடையாது ஏன்னா அவர் மிஞ்சி ஆள் இந்த ரெண்டு கொள்கை அவர்களுக்கு திடம் கொடுத்தார் பயம் இல்லாத ரெண்டு தான் கொடுக்குது அத்தனை உடல் பிறக்கும் ஞான் அழிப்பார் இல்லை யாரும் தடுக்க முடியாது அவரே தடுக்கும்போது முடியாது அது நம்ம கால் கிடையாது அப்படிங்கிற இந்த நிச்சயம் தைரியம் எங்கே போனாலும் தைரியமாக இருக்கலாம் இது எவ்வளோக்காலும் தைரியம் நமக்கு இருக்கோ நிச்சயம் இருக்கோ அவர்களுக்கு தைரியம் கொடுக்கும் நூற்றுக்கு தைரியம் கொடுக்கும் ஆனால் பயமே கிடையாது பயத்தை உள்ளதற்கு இது ரெண்டு காரணம் முக்கியமான காரணம் மற்ற எல்லா காரணங்களும் சரியான காரணம் ஆகாது ஆகவே அவர் காப்பாத்தினாக்கா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அவரே கடுத்தாங்க நம்ம நல்ல வழிபடுத்துறதுக்கு ஆள் கிடையாது அப்படிப்பட்டவர் தைரியம் நிச்சயம் இருக்கணும் இதுதான் அசுத்த மய்த்தவர் அவங்களுக்கு மற்றவர்கள்லாம் அசுத்த மெய்த்தவர் அசுத்தம் ஆக லைட் என்ன போச்சா ஐயோ ஐயோ பெய்ய வந்துருவோம் பித்தா வந்துடுவோம் பயப்படுறாங்களே ஹாண்ட் வீட்டில் வந்து பயப்படுறாங்க அதுதான் பாருங்க கற்பா தெரியுது அதனாலதான் பெய் தான் இருக்கும் போது அது பெரியதான் அப்படி நான் அடுக்குவா எவ்வளோ வேணும் பாருங்கள் தைரியம் கொடுக்கறதுக்கு இந்த ரெண்டு கொள்கைங்கிறான் அதே போல் இந்த பாடலில் இணையின் ஞானபோரணன் முழுதுணர்ந்து அமைத்திட்டவாறு அல்லது இங்கே அனைவராது உறுத்தியது எமக்கவன் தரின் ஆறு தழுப்பவர் நெஞ்சே அதே கொள்கை அப்படி இருக்கிறதுனால இந்த நிச்சயம் இங்கே இறைவனுடைய முழு நம்பிக்கை முழு சரணாகதி என்று பெயர் எடைந்தவர் இருமாக்க யான் இறப்பை டகலாமல் இன்றுதான் தலை தாய்க்கவோ நெஞ்சமே நினை துணையா கொண்டும் நன்று நீ இதற்கென் செய்கிறேன் சாவனோனான் எனையானால் ஒன்று செய்மல் அக்கொழில் இதில் நீக்கு உமாபதி தரும் வீடு நாளாவது பாட்டு அவர் அருகை இன்னும் மனத்தினை உடன்படுத்தி தேகாபிமானம் விட வேண்டும் என்று மேற்கூறுகின்றது மனம் இப்போது கொஞ்சம் பக்குவமாக இருக்கு அதை மீண்டும் தேகாபிமானத்திலிருந்து விடுவதற்கு உபாயம் சொல்லப்படுகிறது ும் வீடடைந்தவர் இருமாக்க யான் இறப்பை வீட்டு அகலாமல் நின்றுதான் தலை தாய்க்கவோ நெஞ்சமே நினை துணையா கொண்டும் என்பது வீட்டினை அடைந்தவர் எக்காலமும் இருமாந்து கொண்டிருக்க யான் எக்காலமும் இந்த இறப்பினை விட்டு நீங்காது என்று தலைவனை தலை வளைக்கவோ யாதோர் காரியம் நினைத்தாலும் அதனை எனக்கு கைவசமாக்கின்ற நஞ்சனே நினை துணையாக பெற்றும் என்று விவேகம் கூற மனதை உற்சாகப்படுத்துறது அதற்கு நின்று துணையாக கொள்ளும் என் தலை தாக்கவோ சாய்க்கவோ என்று நியாய நிஷ்டுடன் உமக்கு என்னால் காரியம் யாதென்று உள் வெறுப்போது மனம் கூற இப்படி கொஞ்சம் தூக்கிச்சி அரைக்கும் பேசுகிறதுனால கொஞ்சம் கோபமாக பேசு மனசு நல்லது நீ இங்கனும் சொல்லும் இதற்கு என்னை செய்கிறேன் யான்றான் சாவனோ என்று நீ சொல்ல பிறகு என்ன செய்யணும் இலையானால் ஒன்று செய் என்பது உடம்பின் மேல் அபிமானம் ஒருங்கே கைவிடுதல் கூடாதாயினும் ஒரு காரியம் செய்வதி நீ என்று வேகம் கூற அதற்கு காரியம் யாது என்று மனம் கேட்பேன் மலக்குளில் இதில் அவாவை நீக்கு மாபதியை தரும் வீடியே என்பது அதற்கு மலம் நிறைந்த குடிசை ஆகிய உடம்பின் உடம்பின் கண் வைத்த ஆசையை விட்டு நீக்குதி நீங்குதி இது செய்தியல் உமைக்கு பதியாகிய சிவன் எமக்கு வீட்டினை தானே தருவானை விவேகம் கோரிட்டார் இந்த உடம்பில் வைத்திருக்கின்ற பட்டுதலை நீக்கணும் அது கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கினாதான் அந்த சிவன் மேலே பக்தி அதிகமாகும் என்பதை சொன்னார் வீடு ஊர்ஜமுகமும் பிறப்பு அதுமுகமும் அகலில் இருமாக்க என்றும் தலை சாக்க என்றும் கூறப்பட்டன மேல் நோக்கி போகிறது வீடு கீழ் நோக்கி போகிறது பிறப்பு அதனால் அது அடைந்தவர்கள் இருமாக்கி இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது உடம்பின் மேல் அவா நீங்கின் அறிவு திருவடியை நாடும் அங்க நாடும்போது சிவன் வீடு கொடுத்தல் நித்தமாகலின் உமாபதி தரும் வீடு என்று கூறப்பட்டது நரீர அபிமானம் குறைய குறைய அந்த சிவ அபிமானம் கூடும் அப்போ முத்தி கிடைக்கும் அதனால உமாவதி தரும் வீடு என்று சொல்லப்பட்டது வீடடைந்தவர் இருமாக்க என்பதற்கு உதாரணம் திருநாக்கரை பாருந்திருப்போலோசன் சிறுமான கீழ் சென்றப்பட்டு அங்கே ஈசன் எத்தனையோ கணங்கள் இருக்கின்றன முன்னாலே முற்றியடைந்தவர்கள் இருமாந்து இருப்பன் கோலோ நானும் சிவரடி யாரா வந்து விட்டேனே சிவகணங்களோடு சேர்ந்து விட்டேனே என்று பெருமையோடு இருப்பதற்கு இருமாந்திருப்பண்களோ எப்போ இருக்கிறது சிறுமான் ஏந்தி தன் சேவடிக்குள் சென்ற இருமாந்திருப்பன்களோ சிறிய மானை ஏந்திய கையோடைய சிவமானுடைய கணங்கலோடு சேர்ந்து நானும் இருப்போ இருப்பது எப்போவோ என்று திருநாக்கரசு இயங்குறாராம் கணங்கள் நிறைய இருக்காங்களாம் இது போல தான் இங்கேருந்து படைக்க போகிறவங்க வேறு மேலே அடைக்கிறாங்க இங்கே சுகம் இல்லைன்னா அங்கே போய் சுகமாக இருக்குதுன்னு போகிறாங்கல்ல அமெரிக்காவில் துபாய்க்கு லண்டனுக்கு அப்படி இருக்காங்கல்ல அப்படி போல் இந்த உலகம் துக்கம் சிவோலகத்துக்கு கூட இருக்கலாம்னு நிறையா அந்த படிப்பு எப்படி மேலாட்டுக்குரிய படிப்பு இருக்கு அப்படி போல் இதுக்குள்ளேயே படிப்பு என்ன பக்தி மார்க்கம் தான் பக்தி சேச்சி அது கொண்டு போய்விடுறாரு அங்கே அப்படி அது பக்தி மார்க்கம் அது அப்படி குடில் இதில் அவாவை நீக்கு என்பதற்கு உதாரணம் திருவள்ளுவர் நாயனார் மற்றும் தொடர்பாடு எவன் கோள் பிறப்பொருட்கள் உற்றார் உடம்பும் மிகை என்று சொல்றார் எதேதை விடுறதோன்னு சொல்ல கேட்டாக்கா ஏன் வீட்டில் கேட்டுக்கிட்டு சரீரத்தையே விடும்போ சரீர சமயம் எல்லாம் விட வேண்டியதானே ஆகவே மற்றும் தொடர்பாடு எவன் கோல் எதோ கேட்க வேண்டிய தேவையில்லை பிறப்பொருட்கள் உற்றாருக்கு இந்த சரீரமே அதிகம் இதே ஒரு முதல்ல விடுறேன்னு அப்படின்னு சொல்றதாக பாட்டு திருவரத்திலோ நாயனா சொல்ல முடிச்சுட்டாக பாட்டு மற்றொரு டாக்டர் அப்படியே ஆகவே பதமத்திகள் என்பதெல்லாம் இந்த உலகத்தில் துக்கம் என்று அந்த சுகம் என்று ஒரு மனோபாவம் அது ஒரு பாவனை எப்படி மேல் நாடுகளில் போயிருந்தால் சுகம் என்றும் பெருமை என்று நினைக்கிறாங்களோ அப்படி போல தான் அது போல் அங்கேயும் அதுக்கு தகுந்த படிப்பு அந்த பணவசைகள் செஞ்சுக்கிறாங்க இல்லை அது போல் இங்கே பக்திமாக இருக்கும் தீவிரமான பக்தி இருந்து இந்த நாட்டில் படுத்து விட்டு அங்கே போகலாம் எங்கே போனாலும் பயமாசதான் மெ நாட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சிக்க நினைக்கிறத நாங்கள் ஆயிரம் தொழில் தான் இருக்கோம் இங்கே என்னவோ அதை விருத்தி பவானி என்ன பவானி சுகமாக இருக்கேன்னு பவனை படிக்கவேன் அந்த மாடலுக்கு வேணும் நான் சுகமாக இருக்கிறேன் பெருமையாக இருக்கேன்னு சந்தோஷம் உங்களுக்கு பட்சதான் அவ்வளோதான் எதுபமே இருக்காங்க கிடையாது சரி ஒரு பிராந்தி ஒரு மயக்கம் மிக்க பிரச்சனை ஒரு பிராந்தி மயக்கம் தான் என்ன அந்த மனமானது நம்ம நாட்டில் இருக்கிறவங்களும் நம்ம மேலும் இருக்கணும் ஒரு எண்ணம் இருக்கு அந்த எண்ணம் வரும்போது கொஞ்சம் மனசு ஒடுங்கணும் சூங்கிட்டு விட்டுணும் அவ்வளோதான் அங்கே அமெரிக்கா இருக்கும் லண்டனில் இருக்கோம் அது ஒரு சந்தோஷம் அது ஒழுக்க மனம் அப்புறம் ரொம்ப சந்தோஷம் இருக்கும் அப்புறம் பர கஷ்டப்பட்டு நம்மளால போயிடலாமான்னு இருக்கவங்களுக்கு அந்த வீடு கூட்டுவான் குறித்த கொள்வதென்பயமாசை நாடு போல் திவை சுளுத்தியர் புறந்தவன் எவன் அவன் நனவாதி ஊடு மூல் வழி புறப்பனின் உடல் கைவிட்டு இருப்பாயே வேளாச்சதகத்தில் இன்றைக்கு இருபத்தி ஐந்தாவது போட்டு அவதா அருகை தேகபோகங்கள் அவா வின்றி விருத்திற்கு உபாயம் மேற்கொறுகின்றது தேகபோகங்களில் ஆசை இல்லாமல் நிராசையாக இருக்கிறதுனா அது ஒரு தந்திரம் சொல்கிறார் என்னது வீடு வீட்டுவான் குறித்ததின் நிமித்தமாக விமலா நீரலின் நம்பால் கூடு மாயே என்பது ஆனவத்தான் மறைபட்டிருந்த எம்மை எமக்கு இவ்விருளை நீக் வீட்டின்பத்தை தர வேண்டுமென்று யாம் கேளாதிருக்கவும் தனது காரண்யத்தால் எடுத்து வீட்டினை அடைவித்தற் பொருட்டு திருவுள்ள அடைத்து அவ்வீடு அடைவதற்கு ஏதுவாக ாகியாயில் தனுங்களை கொடுத்தலின் நம்மிடத்து வந்து பொருந்து மாயா காரியங்களை இந்த ரெண்டு வடிச்சம் தெரியாது ஒரு வடிச்சம்தான் கரணங்களை யான் எனவும் புவனபோகங்களை எனது எனவும் கருதிக்கொள்ளு இத்தேகபோகங்கள் நீங்கும் என்ற பயமும் இவ் இருக்க வேண்டுமென்ற ஆசையும் நீ உட்கொள்வது என்னை நாடுபோழ்திவை சுடுத்தியில் பிறந்தவன் எவன் அவன் நனவாதி ஊடு மூள் வழி புறப்பனென்று உள்ளமே உடல்கை என்பது உண்மையாக விசாரிக்கும் காலையில் இத் தேகபோகங்களை நீ அபிமானியாதிருக்கவும் சுளித்திக்கண் இவற்றை பாதுகாத்த பா காதுகாத்தல் இறைவன் எவன் அவ் இறைவனே யான் யான் எனது என்று உன்னால் அபிமானிக்கப்பட்ட நனவு கனவுகள் உள்ளும் ஊழ்வினைப்படியே பாதுகாப்பன் என்று அறிந்து நெஞ்சமே உடலை பாதுகாத்தல் கைவிட்டு இருத்தி என்று விவேகம் கூறியிருந்தவாள் மாை என்பது காரணமாகவே அதாவது இந்த மாயா காரியங்களை மயிலே சொல்லப்பட்டது காரணத்தில் இது காரணமாக வேண்டும் காரியங்களை தான் பேசணும் காரணங்களை காரியங்களை பேசாமல் காரணத்தை பேசணும் அது காரணமாக வேண்டும் மனம் அபிமானியாத சுழித்தியில் இறைவன் காத்தல் இயல்பாதல் ஆதலினாலும் தனுவாதிகளை மாயிற் காரியப்படுத்தி தந்ததினாலும் இந்நான்கும் அவ்விரைவனது உடமை என்று அறிகேன் இதற்கு உதாரணம் திருநாக்கர அரையர் நங்கடம்பனை பெற்றவள் வங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலா தன்கடன் அடி ஏனையாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே இத்தகைய ஒரு ஞானம் தீவிர பக்தி இருந்தால் தான் அவர் மூணு சும சாதனை வந்ததில்லை சங்காவில் வாங்கிட்டு போய் சே கும்பிட்டு ஆறுரூபாவுக்கு ஆறுவா தர்ஷனம் போட்டு வரவங்களுக்காக வந்துடும் இது ஒருபோது வராது தீவிர பக்தி இருக்கணும் நங்கடம்பனை பங்கினன் கடம்ப மாதிரி அணிஞ்சிருக்க பெற்ற குமாதேவியை இடம்பாகமாக கொண்ட சிவருமானை தென்கடம்பை திருக்கர கோயிலான் கடம்ப வனம் அது தெற்கு கடம்பவனம் வடக்கு இந்த முசிறி முசிறிக்கு இந்த பக்கம் குளித்தலை குளித்தலைன்னு சொன்னது அது வட கடம்பை வனம் கடம்பை வனத்தில் கிடந்திருக்கின்ற திருக்கரக் கோயிலான் தென்கடன் அடி தாங்குதல் எத்தனையோ பேரை தாங்குகிறீர்கள் இப்போ என்னையும் சேர்த்து தாங்கிறீர்கள் என் பணி செய்து கிடப்பது என்னுடைய கடன் என்ன பண்ணி செடி கிக்க வேண்டிச்சேன் யாராவது ஒத்துக்குவாங்களா ஒரு ரூபா வேலை பார்த்துட்டு ஒன்பது ரூபா பலனு எதிர்பார்க்குறவங்க கூட்டம் எதிர்பார்க்க ஒத்துக்குவாங்களா இது செய்கிறத ஒரு ரூபா வேலை எதிர்பார்க்குற ஒன்பது ரூபா இன்னும் அதிகமாக ஒருத்தாலும் சந்தோஷம் வாங்கிறாங்க இல்லைன்னா லாட்டி செடிலாம் வியாபாரம் ஆகுமா உண்டா இல்லையா இன்னும் குறுக்கு வழியில் பணக்காராகணும்னு நினச்சா எனக்கு சேவை பண்ண முடியுமா சரி எதுக்கு சேவை பண்ணுறது ஏன் சேவை பண்ணாமல் இருந்தால் என்ன கெட்டுப்போச்சு என்ன சொன்னால் எந்த இடத்துல சேவை பண்ணாலும் நீ சேவை பண்ணாமல் தேவை பண்ணாலும் சுகத்துக்கு தான் சுகம்தான் அடிப்படை அந்த சுகமானது தீ வழியில் வரட்டும் அஞ்ஞான காலத்தில் எதிர்பார்க்குறாங்க மக்கள் மேன் மக்களோ நல்லவர்கள் வரட்டுனா எதிர்பார்க்குறாங்க அதில் நல்லவர்கள் எதிர்பார்க்கறதுக்கு பக்தி மார்க்கத்தில் சேவை செஞ்சால் சுகம் கிடைக்கும் கேட்டு அவங்க எதிரி பார்க்குறாங்க ஞான மார்க்கத்து இல்லையோ நீங்கள் என்ன செஞ்சாலும் மன ஒடுக்கத்துக்கு ஏது சாதனை அடிய சுகம் இல்லை கிடையவே கிடையாது சரி ஞான மார்க்கம் அது சொல்லு சகலம் மன ஒடுக்கத்துக்காக சாதனை தான் இல்லை அந்த சுகம் தோற்றம் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அந்த காரியம் அனுகூல காரியமாக இருந்தால் மனம் ஒழுங்கும் எடுத்துக்குள்ள காரணமாக சஞ்சலை சுகம் எதாவது இருக்காது துக்கம்தான் இருக்கும் இது அடிப்படை கருத்து இந்த அடிப்படை கருது தெரியாதனால தான் மக்கள் வெளிமுகமாக போய் அதில் இருக்கிற சுகம் இதில் இருக்கிற வேற என்ன நம்ம கர்மத்துக்கிட கிடைச்சல் திருப்பி சென்று வரவே வராது அது வராதனால தான் அலைச்சல் சரி கர்மத்துக்கீடா நமக்கு கிடைச்சல் போதுமே நினைங்க மனம் ஓடுந்தது சுகம் கிடைக்குது எந்த ரூபத்தில் ஓடுக்கினாலும் சுகம் உண்டு அது கருமதிக்கேடாக கிடைக்குதுன்னு ஒடுக்கி பழகிட்டோம்னால் அப்புறம் அதே ம மனதுக்கு பயிற்சி ஏற்பட்டு போயிடும் அப்போது அது சஞ்சலமும் அடையிறது இல்லை ஆனந்தமாக இருக்குது இந்த ஆனந்தந்தான் அபியாசம் பண்ண பண்ண கடைசியில் பறிபோனும் மன ஒழுங்கம் ஒரு காலத்தில் அதை நிர்வகிக்காமதுன்றது அதுதான் இதெல்லாம் ஆரம்ப அபியாசம் அப்படி வேதாந்தம் வழி சொல்லுது ஆனால் பக்தி மார்க்கம் கொஞ்சம் இந்த உலகத்தில் எஜமானனை விட்டுட்டு பரம் பரம்பொருள் ஆகிய சிவர்மானி யஜமான பிடிக்கிறாங்க அங்கே மனசு வைஷ்ண சம்பிரத்தில் நாராயணன் போ அங்கு போனாக்க சுகம் கிடைக்கும் போனால் கிடைக்கும் கர்மகாண்டிகளுக்கு சொர்க்கம் மன சுகம் கிடைக்கணும் கர்மகாண்டிகளுக்கு இந்த பூலோகத்தில் உள்ளவர்களுக்கு துபாய் நாட்டுக்கு மனசுகம் கிடைக்குன்னு போகிறாங்க அமெரிக்காவுக்கு மன கிடைக்குன்னு வர இந்த மக்கள் அரசியல்வாதிகளுக்குகாரியம் போற ஆரம்பத்தில் பெரிய துக்கத்தை கொடுக்கிறது பாவகாரியங்கள் புண்ணியகாரங்கள் அல்பத்தில் புண்ணிய காரியம் பேர் அதனால் ஜனங்க அஞ்சாளு என்ன பண்ணுறாங்க அந்த அல்பசுகத்துக்கு ஆதைப்பட்டே பாவம் செஞ்சிடறாங்க மையப்பொருளாக வச்சிருக்கிற வழியாக பணம் ஒன்றும் சுகமில்லை அது ஒரு பரு மையப்பொருள் அந்த பணம் வைத்து கொண்டும் சுகமடையலாங்கிறது ஒரு மையப்பொருளை வழியாக அதுவும் சுகம் இல்லை அது சுகம்னு யாருங்கன்னு நினைக்கல அதன் மூலமாக வருன்னு எல்லாம் நம்பிக்கை காப்பதில் பொருந்தி இருக்கு காப்பக்கார பொருந்தா பெரிய தொன்பு மாச்சி அதிகமாக வந்து பினாமி எழுதிக்கலாமான்னு எழுதிக்கிறாங்க பினாமிக்காரை ஏமாற்றி போட்டாங்கன்னா துக்கப்படுறாங்க இன்கம் டேக்ஸ் வர்றான்னு ஒடிச்சு வைக்கிறாங்க வந்த பிறகு பிடிக்கிட்டு போயிட்டான்னு துக்கப்படுறாங்க அவன் என்ன பண்ணுறான் வரியை போட்டு முடிச்சா கொடுக்க போய் எனக்கு கொஞ்சம் கொடுமை கொண்டு வாங்கிட்டு போயிடுறான் இதெல்லாம் துக்கம்தானே பல வகையில் துக்கம் இருக்குது ஒரு வகையில் இந்த துக்கத்துல ஏன் மூழ்கி இருக்காங்கன்னா மேமே தெரியல வந்தா தடுக்குது பகவான் மறைக்கிறார் மறைப்பாற்றங்க முசுகா பண்ண முடியல காமி பண்ணவே செய்ய மாட்டேங்கிறாங்க முசுகா பண்ணி தருவ அந்த அளவுக்கு எவ்வளவு போகப்பாடுமோ அவ்வளவு கணக்கு அதுக்காக தான் மன கட்டுப்பாடு எந்திரி கட்டுப்பாடு வேணும்னு சொல்றேன் இந்த மக்களுக்கு சரீரம் தாங்கும்னு நினச்சிக்கிட்டு இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறாங்க சரி அப்புறம் சரீரம் தாங்காது மட்டுமல்ல அப்புறம் மனதும் தாங்கிறது இல்லை சஞ்சலம் வந்துருக்கு அதுதான் காரணம் எல்லாமே அந்த தாங்கும் சக்தி எவ்வளவோ அந்த அளவுக்கு அப்போது பார ஏற்றலாம் அதிகமாக பார ஏற்ற அச்சு முடியாமல் இருக்கும் வண்டியில் அது எந்த வண்டியாக இருக்குது கணக்கு ஒரு சேர்ந்து ஒரு கணக்கு வச்சுருக்காரு அந்த அளவுக்கு அனுபவிக்கலாம் கணக்கு தெரியாமல் செஞ்சு என்ன பண்ணுறது அதான் அந்த காரணம் என்ன மனக்கட்டுப்பாடு இந்திரி கட்டுப்பாடு இல்லை கட்டுப்பாடு கட்டுப்பாடு வர்றதுக்கு காரணம் என்ன சட்ச சகாசம் இல்லை அது கிடையாது உற்சவ சகாச கூடுது காரணம் அப்படி அதுதான் அதனால தான் ஆரம்பத்தில் துக்கம் கொடுக்குறது அதான் செய்கிறது இல்லை கட்டுப்பாடுப்பந்துரம் கொடுது தூக்கம் எடுக்கும்போது இந்த காரியம் வேணாம் அது சூம் கொடுக்குது ஆரம்பத்தில் திட்டத்துக்கு அனுபவிக்கிறது சூம் கொடுங்க அவருக்கு ஒருத்த நஷ்டம் உண்டாக்குது ஏன்னா பாவம் புண்ணியத்துக்கு பாவம் செய்யறதுக்கு காரணம் இதுதான் பாவம் செய்யும்போது எல்லாமே நமக்கு அனுகூலம் மாதிரியே காட்டுது அந்த மைன் சாமர்த்தியெல்லாம் சாமர்த்திய முடியும் புண்ணியம் செய்யும்போது கொஞ்சம் துக்கம் கொடுக்குது அந்த துக்கத்தையே இந்த விசாரம் இல்லாத அவித்தையில் மூழ்கி இருக்கிற மனசு ஒத்துக்கிறது இல்லை அதுக்காக சாஸ்திர நீதி நூல்கள் நமக்கு வச்சுருக்கிறது புராண இதகாசங்கள் வேத ஆகமங்கள் எதுக்கு வச்சுருக்கு நல்லது கேட்ட தெரிஞ்சுக்கிறது தான் அப்படி பிறகு நல்லதில் பிரவர்த்திக்கணும்னு வச்சுருக்காங்க நல்லது கேட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கே விருப்பம் அப்புறம் பிரவர்த்தியாக வர போது நம்ம நாட்டிலும் அந்த மேலாட்டு முறையை கையாள்தான் என்ன இவங்களும் போயிட்டு இருக்காங்க பாவம் செஞ்சாக்கா நரகம் புள்ளியும் செஞ்சால் சொர்க்கம் பாவம் செஞ்சால் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டாக்கா அந்த நரத்து போகிறதில்லை சுகம் கிடைக்குங்கிறாங்க சரி பாவ மன்னிப்புக்கும் அதை பாதைக்கிட்டு கேட்டுக்கிறாங்க வர வாரம் போய் கேட்டுக்கிறாங்க அப்புறம் துக்கம் வருது காய்ச்சல் வருது ஏன் மாட்டம் எல்லாம் வருதுன்னு கேட்டாக்கா பா மிஞ்சி போச்சு உனக்கு அதான் வருது நீதாயாக வாரம் வாரம் வாரம் எனக்கு பாவை மண்ணி அப்படி எப்படி மிஞ்சி போச்சு அப்படின்னு கேட்டாக்கா அதை அப்படி தான் மிஞ்சும் நீ சொன்ன தெரிஞ்சாலும் அதை நம்புறதே அதனால நம்பி வரஞ்சிக்கிட்டே வரக்காங்க காலம் என்ன நம்மையிலே சொல்கிறது புண்ணியை பார்த்துக்கிட்டாங்க ஜென்மத்தில் பாக துக்க வரதான் செய்யும் நீ செஞ்ச முன்ஜென்மம் செஞ்சது இருக்குது முன்ஜென்மம் ஒத்துக்கிறது இல்லை அவங்க அவன் சாச முன்ஜென்மம் கிடையாது பின் ஜென்மம் இல்லை சொன்னது மட்டும் இல்லை அதனால் முன்ஜென்மம் இல்லைங்கிறதுனால நான் வந்து இதுவரைக்கும் நல்லதான் செஞ்சுட்டு வந்தேன் சரி நான் பாவம் செஞ்சேன்னா என் பார்த்து எதனால அதிகமாக பாவம் செஞ்சுருக்கான் அவளுக்கு வரலையே என்ன காரணம் கேட்குறான் பிங்கே கேட்குறாங்க இல்லை அந்நியாய் நல்லா இருக்கேன்னு சொல்கிறேங்க அது நான் சமாளம் சொல்கிறோம் சரி அவன் புண்ணியை செஞ்சுருக்கான் அனுபவிக்கே அது வராது அந்த முடிஞ்சு போனால் அப்புறம் பிறகு வரும் நான் சமாளம் பண்ணுறான் அங்கே அது கிடையாது முனேம் இல்லையா அப்போ அவனுக்கு பின்னால் வரும அவனுக்களும் முன்னாடி வரணும் எனக்குள்ளே பின்னால் வரணும்னு கேட்குறாங்க வருதுன்னு கேட்டால் பதிலே வர்றதில்லையா பாதுகாட்டையே முடிஞ்சுக்கிறானா சரின்ற மதமே உண்டு அதனால சொர்க்க நாடகம் உண்டு இங்கே அது ஏற்றுக்குறாங்க அப்படி இருக்கிறதுனால அவர்களுக்கு அப்படியா சரி முனிஜன்மே வந்துதான் இருக்கலாம் எப்படி அவன் நம்புறது ஏற்றதார்கா இல்லையா ஏன் ஒரு தாய் மக்கள்லேயே வித்தியாசம் வருதா இல்லையா ஏன் வரலாமா சரி உன் நண்பர்களை ரெண்டு பேர்னு ஒத்துக்கிட்டாங்க ஏன் அவனுக்கு இருக்கு அவனுக்கு இல்லை ஒரே பள்ளிக்கூடத்தில் ஐம்பது பேருக்கு ஒரே வாத்தியால் பாடம் ஒரே பாடம் தான் பேர் ஒரே காலத்தில் கேட்குறாங்க ஆனால் எல்லாருமே தூர் வாங்குறாங்களா வெயில் ஆகிறால பேருக்கு என்னன்னு கேட்டேன் அவனுக்கு புத்திமந்தான் ஏன் அவனுக்கு புத்திமந்தை வரணும் ஒரே பாடம் ஒரே வாத்தியல் தானே சொல்லிக் கொடுக்கும்போது ஏதாவது ஒரே மாதிரி கவனிக்கணுமா இல்லையா ஏன் கவனிக்கலாவே கவனிக்கிறான் வங்கம் சக்தி இல்லையே மனு தங்கலியாங்க ஏன் தங்கலை அப்படின்னா அதுக்கு என்ன செய்யறது அப்போ முன்ஜென்மத்தில் அவனுக்கு செஞ்ச பாவம் இருக்குது என்று நாம் சொல்கிறோம் முன்ஜென்மம் இல்லைன்னு சொன்னால் அப்போ எதாவது ஒரே மாதிரி வரணுமா இல்லையா ஒரே மாதிரி வராது காரணம் முன் ஜென்மம் இருக்குன்னு ஒத்துக்கணும் அப்படின்னு நாம் விளக்கம் சொல்லும்போது அப்படியா இருக்கிறோம் நானும் தான் வியாபாரம் ரெண்டு பேர் ஒன்றா வியாபாரம் ஆரம்பித்தோம் எனக்கு நச்சுவது லாபம் வருது என்னை விட அவன் மட்டான் கெட்டிக்கார தினமே இல்லை நான் கெட்டிக்கார்தான் எங்களை நச்சு வருது அவன் கையெழுத்து கூட சரியாக கூட மாட்டேன் அவன் லாபம் ஜமா இருக்கும் அது என்ன காரணம்னா அப்போதான் முன்ஜென்மத்தை போட்டு சேர்த்துக்க அப்போ சேர்க்கும்போது இது யுக்தி என பேர் சுருதிபரமான அது யுக்திபரமான அது இந்த யுக்தியை கொண்டு பார்க்கும்போது ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு இந்த யுக்தியெல்லாம் அவனுக்கு சொல்ல முடியாது என் முன் ஜென்மம் இல்லையே சொல்லாம் பண்ணி பண்ணியும் கஷ்டம் காரணம் வேணாம் கேட்கறாங்க அப்படி கேட்கும் போது அவனால் ஒன்றும் பதில் சொல்ல முடியல அப்போ நீ பாதிரியும் இல்லை நான் போத்திரன் இல்லை போய் போகிறேன் நீ பாதிரமும் இல்லை நான் வந்து உன்னுடைய மகனும் இல்லை போய் அப்படி அதனால் நான் கிறிஸ்தல்லாம் அங்கே விஞ்ஞான ஊர் அது நாடு அது விஞ்ஞானத்து முன்னேற நாடு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்ல முடியாது இங்கே சொல்ல முடியும் எந்த விஞ்ஞானியாக இருந்தாலும் உனக்கு விளக்கம் கொடுக்க ஆண்டவன் தாயான்னு சொல்கிறேன் நம்ம அதான் சக்தி அஞ்சு தொழில் உண்டு அதை உனக்கு விளக்கம் கொடுக்குறது அர்த்தம் அதே சொல்ல முடியுமா என்ன பூசியால்தனம் இதுக்கு முதல்ல அவன் புத்தியாள்தன் எங்கே போச்சு இப்படி தானே பூசியால்தனம் உனக்கு அந்த பரிவாக வரும்போது தான் புத்திய வரும் சரி நீயும் நண்பன் ஒன்றா படிச்சிக்கலாம் அவனுக்கு எந்த பூசியால்தனை இல்லை அப்படின்னு சொன்னால் நீ செஞ்ச புண்ணிய விசேஷம் இருக்கு பாவ விசேஷம் அப்படின்னு எல்லாம் விளக்கம் சொல்லும்போது தான் ஓஹோ இது பொருத்தமாக தான் இருக்குதுன்னு ஏற்றுக்கிறான் அதனால தான் அத்வைட்டிருக்கு மதிப்பு இருக்குது வேறு உடன்பாடு திராவிட படத்துக்கெல்லாம் மதிப்பு இருக்கு காரணம் இதான் இவ்வளோன்னு சொல்கிறாங்கல்ல அப்படியே சேர்ந்து சேர ஒத்துக்கிறாங்க அப்புறம் அரே கிருஷ்ண இயக்கம் அப்புறம் சிம்மியானந்த மிஷன் இதெல்லாம் கொஞ்சம் மரியாதை இருக்கிற காரணம் அதுதான் அப்புறம் யோகாசனங்களை பயிற்சி கொடுக்குறாங்கல்ல உடல் கொஞ்சம் ஆரையும் கொடுக்குது மருந்துகளே கடல்களே சாப்பிட்டுட்டே இருப்பாங்களாம் கால் வலிச்சாமல் இருந்தால் கை வெளிச்சாமல் இல்லாமல் உடம்பே கெட்டு போகுதா அது யோகாசன பயிற்சி கொடுக்கும்போது கொஞ்சம் தெம்பு ஏற்படுது அவங்களுக்கு அப்போ பரவாயில்லையே நல்லாயிருக்கே அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க கோப்பாளர் சொல்கிறாராம் இந்து மதம் இந்து மதத்தை யோகாசனம் மூலமாக பூத்துறாங்க யோகாசனம் போகாதீங்கிறார் அவர் எப்படி அந்த அளவுக்கு அங்கே முன்னேற்றம் ஆகியிருக்கு யோகாசனத்துக்கு அவளை கிராக்கிருக்குன்னு அர்த்தம் அவர் போய் எதிர்பண்ணுற அளவுக்கு பாருங்க அப்படின்னா அந்த மக்கள் சரீர சுகத்தில் ரொம்ப இழந்திருக்காங்க எவ்வளோ மறிஞ்சாண்டோன்னு கேட்கறதில்லை இதே அல்ல அல்லபதி எல்லாம் சைடு எஃபெக்ட் பின்விளைவுண்டாக தானே யோகாசனம் அது நீக்குது பிராணாயாமம் இதெல்லாம் செய்யும்போது மாரல் தெரியுது மாரல் தெரியும் போது இதை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க விரும்ப ஆரம்பிக்கும் போது இது மரியாதை ஏற்படுது இல்லை முடியுமா அந்த கடல்நாட்லேருந்து வந்தால் சங்கரானந்தான்னு அங்கே கல்நாட்டில் பாருங்கள் எல்லாம் இந்த யோகாசனத்தினால்தான் அங்கே மரியாதை கிருஷ்ண தேவானந்தானு அண்ணன் பிரச்சாரம் பண்ணி சிசி நைட்டாக பாருமையாக இருக்கு அன்னைக்கு போனமில்ல பாருங்க பறக்கும் சாமி ஏரப்பினா ஒரு அப்படிப்பட்டவர் அவ்வளோ மரியாதை வர்றது காரணம் அந்த நாட்டில் உடம்பு கெட்ட உடம்பே இந்த ஆரோக்கியம் கொடுக்கறது யோகாசனம் இருக்குது மையம் இருக்கு இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது அதனால அந்த கிறிஸ்தவ என்னன்னா நம்ம நாட்டில் பாவ மக்கள் இருக்காங்கல்ல சாதாரண மக்கள் அவங்களுக்கு தான் அவனுக்கு அதை ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபா கொடுத்தா சேர்த்துக்கிறான் அவனுக்கு தான் லாய்க்குது மேன் மக்கள் மாட்டாங்க அங்கே மேன் மக்களே ஏற்றுக்குறாங்க கீழ் மாட்டாங்க இது மாதிரி அங்கே ஏன் விளக்கம் தெரியாதாங்க அப்படி போகுது இதுதான் காரணம் அதனால் மேல் நாடுகளில் சர்ச்சுக்களுக்கு போகிறத குறைஞ்சி போச்சு இல்லை பாதையில் கட்டுப்படுத்திட்டு வானா நமக்கு திட்டதான் இல்லை தீக்காரன் ஐயர்களை பிராமணர்களை கொடுத்து அதே மாதிரி இந்த பாயிரம் ஒழிக்கணும் அப்படின் பண்ணாவே அப்படியே திட்டுவானு ஏன் இல்லை மூட உண்டாக்குறாங்க அவங்க இங்கே சொல்றாங்க மூட இதே மாதிரி தான் அங்கேயும் அங்கேயும் மூட நம்பிக்கை எங்கேயா பரமண்டதே பரம்பரியா இருக்காரு அப்படின்னு கே பண்ணாவே சொர்க்கம் வேதான் நரகமே அப்படின்னு பண்ணியும் இங்கேயும் நாசிகம் திட்ட மாதிரி அங்கேயும் நாசிகம் நாசி உண்டு அந்த நேரில் எல்லாம் பிராணத்தில் ரொம்ப தீவிரமா என் நாச்சிலையும் கிறிஸ்தவா அங்கே பேசாமதான் இருப்பாங்க நான் இங்கே எப்படி ஐயன் சொன்னார் அப்படித்தான் எப்படி தெரியுமா எங்கேயுமே உண்மை தெரிஞ்சுக்கிற சாமான்யம் இல்லை மெய்யும் பொயும் கலந்திருக்கு மெய்யை கண்டுபிடிக்கிறேன் சின்ன விஷயமா சின்ன விஷயம் இல்லை இம் இல்லை ஏதாவது இந்த பாட்டு கருத்து ஈஸ்வர நம்பிக்கை முக்கியம் இதான் பக்தி வைராக்கியம்னு பேர் இருக்கு ஈஸ்வர நம்பிக்கை முக்கியம் எப்படி சுழித்திய உன்னை காப்பாற்றுன ஈஸ்வரன் ஜாக காப்பாற்றுவான் இன்னும் தெருவில் படுத்துவோங்கிறாங்க நாங்கள் பகவான் காப்பாற்று இல்லையா தெருவில் படுத்துங்கிறாங்க பாருங்க நாய் பாம்பு எல்லாம் தான் போது வருது அவங்க காப்பாற்றப்படுதா இல்லையா அப்படி இருக்கும்போது பகல் ஏன் பகவான் காப்பாற்ற ஏற்று கேட்குறேன் இந்த பாடல இதே உபாயம் இன்னும் சேத்தா நல்லா தான் பேரம்பரிய நல்லதாக இருக்காங்க நல்லதாக இருக்காங்க அவரை காப்பாத்திரம் இல்லையா சரி அவங்களுக்கு வருமானம் வருதா இல்லையா சரி இது எப்படியோ போட்டோம் இந்த காக்கா குருவி நாய் நடு இது எல்லாம் ஆகாரம் கிடைக்குதா இல்லையா இது நாளுகள் சேர்த்தே வைக்குது சரி இந்த பரம்பரை அழிஞ்சியா போச்சு எந்த நாய் பரம்பரையா இல்லாமல் போச்சா இந்த காக்கா பரம்பரை இல்லையா நாம சோர் படுத்தி எப்படியும் கருதறிக்குது கொஞ்சம் மிருகங்கள் காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் அத்தனை நாளைக்குன்னு சேர்த்து வைக்கிற பழக்கமே இல்ல இருந்தாலும் அது பரம்பரை இன்னும் அழிவில் அப்போ யார் காப்பாற்றுறாங்க ஆனும் காப்பாற்றுறாங்க இல்லையா அதிகப்படி அறுக்கிறாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் காப்பாற்ற போயிடுவாரா ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனைன்னா அபிவேகத்தினால சாப்பாடு கிடைக்கும் சரி தான் பேர் மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கணுமா இல்லையா அதை சொல்லுங்க அவங்க வந்து பகுதியில்காரன் மாடியெல்லாம் கட்டிருக்கேன் நாம இதே மாதிரி இருக்கேன் அதே அது கொஞ்சம் நாம் சம்பாதிக்கணுமா இல்லையா அவங்க காரெலாம் வச்சுருக்காங்க நாம காரில் ரெண்டு சக்கரம் வச்சுருக்காமடி அந்த மாதிரியாக இப்படியே கௌரவத்துக்கு பார்க்குறதே அப்படியே சாப்பாடு எல்லோரும் கிடைக்காச்சு சாப்பாடு எல்லோரும் கிடைக்கிது கிடைக்காமல் போகலை ஏதோ தொழில் பார்க்குறாங்க சாப்பிட்றாங்க இருக்குது இந்த ஆசை இருக்கேன் மேலே பார்த்து பார்த்து ஆதைப்படுறாங்க இதுக்கு குறைகிறது இல்லை இதுதான் வேதாந்தம் சொல்கிறது அப்போ கருமானுசாரமாக கிடைச்சி திருட்டு அடைஞ்சுக்கு நீ ஆசைப்பட்டேன்னா வருதா அப்படின்னு சொல்லுங்கள் வருதா இருந்தால் வர்றதே இல்லை அப்படி வீடு ஆசைப்படியே துக்கப்படுறேன் சரி வரும்போது வரட்டும் ஒரு புகைப்போட்டி சமாதானம் அணைஞ்சிக்கலாம்ல சரி அப்படி வந்த பிறகு தான் அது மேலே உள்ளதான் நெருங்கி பாருங்கள் சந்தோஷமாக துக்கமாக இருக்காமல் பாருங்கள் துக்கம்தான் பாருங்கள் இருக்குது வெளிப்பகலுக்கு தானே உனக்கு சுகம்னு நினைக்கிறேன் அது உள்ளவை பார்த்தாலே தெரியும் இந்த சினிமா படம் எடுக்கும்போது எது அவர் சொன்னார் ராஜா மாதிரி வேசப்பட்டு வந்தால் நமக்கு ஈஸ்வரன் கொள்கை தான் அதனால் நமக்கு நாம் ஏதோ நம்ம கர்மானுசாரம் முயற்சி பண்ணுறோம் ஒரு தொழிலுக்கு ஏதோ தொழிலாக ஈடுபடுறோம் வியாபாரம் ஈடுபடுறோம் கிடைக்குது அது திருப்பி இல்லை அக்கம் பக்கம் பார்த்துக்கிட்டு எங்கே ஈடு கிடக்கிறோம் ரொம்ப துக்கத்துக்கு ஏது அவழிய ஈசன எல்லோரும் படையாக இருக்க தான் செய்கிறாரு பட்டி கடன் சாகிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லை அவங்கூட பட்டிக்கடச்சு சாக மாட்டான் சோம்பேரியாக இருக்கும் சோம்பேயா இருக்கிற வேலை கிடைக்குமா நான் பண்டியாக கிடக்கணும் தொழில் எல்லாேருக்கு இருக்க தான் செய்யுது இல்லாமல் இல்லை எதுவும் ஆனால் கொடுப்பார் கொடுக்காம இல்லை சரி பிச்சைக்காரங்க இத்தனை பேர் இருக்காங்க செட்டாக போயிட்டாங்க பவானியில் பாருங்கள் இருக்காங்க ராமேஸ்வரம் யாருமே பழனி திருச்செந்தூர் பாருங்கள் ஆயிரக்கணக்காக இருக்காங்க இது பணவளாச்சிக்காக பேக்கில் போட்டுறாங்க என்ன கேள்வி செட்டாக போயிட்டாங்க தொழிலாக கிடையவே கிடையாது ஆனால் படியல அப்படி இருக்கும்போது அப்போ நாம் கொள்கை தான் நம்ம தூக்கும் கொடுக்குற அப்படியே ஈஸ்வரத்துக்கும் கொடுக்கல கர்மத்துக்கும் கொடுக்கல இப்போ ஒன்றும் இல்லை வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க திருச்சிக்கும் கொண்டு கால் கிடைத்தாலே பாருங்கள் வேலை இல்லைன்னு போகலாம் ஏதோ சந்தியாத்துக்கு வேண்டியதுங்க வரிசை உட்கா உட்காந்து நீங்களும் வரிசையை உட்காந்துக்க காலு கிடைத்தாலே பாருங்கள் போய் பிடிச்சாருன்னா இருக்குன்னு இல்லையா எனக்கேன் அப்படின்னு வேண்டி சாப்பாடு பணம் பாரு கிடைக்கும் இவன் என்ன பண்ணுறான் இவன் ஒண்ணுமில்ல வாடகை வீட்லயே கடல் வழியா இருப்பான் இவன் கௌரவம் பாக்கி பார்க்க அதனால இவனுக்கு படிக்கிற சாக வேண்டியதான் அதனால கொள்கை இருக்க கொள்கைதான் துக்கத்தை கொடுக்குது வாஸ்தமாக ஈஸ்வரன் இந்த சிற்றூரிகளை காப்பாத்தன் நம்மளை காப்பாற்ற மாட்டான அப்படியே துணி அதனாலதான் நாடுபோல்திவை சுளுத்தியற் புரந்தவன் எவன் அவன் நனவாதி ஊடும் ஊழ்வழி புறப்பன் என்று உள்ளமே உடல் கைவித்திருப்பாயின் நிச்சயமா காப்பாற்றுவான் என்று சரீர்தமற்றி கவலைப்பட வேண்டாம் இருப்பை நாடொரும் நெஞ்சமே சுகாசுகம் எதுவரும் மதுவேயாயும் ஒரு புகழ் தாழ் விருப்பமே வினையினை புசிக்கும் ஞானடைவாயோ கருப்பையு உதி தரற்மிழியின் அழிகாயம் ஈடுள்ளபோதே ஒரு பிரான் திரு கடற்கு மெய்யன்புணி கொள்ளல் தெளிமையானே இருபத்தி முப்பத்தி ஆறா முப்பதாக தேகபோகங்களை இறைவன் காத்தல் இயல்பாதலின் யான் அவற்றை அபிமானியாது இருக்கின்றேன் என்று கூறிய மனத்தை பார்த்து நீங்க நம் சொல்வதன்றி சொன்னபடி நில்லா என்று மேற்கூறுகின்றது இதுதான் இயல்பு சொல்வது யாருக்கும் வெளியே அறியவாகவும் சொல்லி ஒன்றும் செய்யணும் எல்லாரும் சொல்கிறதில் கெடிகாரங்க தான் செயல்படுத்துவதே கிடிகாரத்தில் இருக்கிறது இல்லை அது ஏன் இருக்கிறதில்லன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்க இருக்கிறது இல்லை மனசுக்கு ஐப்ராஜதுல எல்லாம் தீவிரம் உண்டு செயல்பட தீவிரமில்லை அது கஷ்டம் வந்து சேர்ந்து அதனால் தீவிரம் கஷ்டம்தான் அதுதான் சொல்கிறார் இங்கே நீ சொல்றியவையே செய்யமாட்டே மீண்டும் நான் உன்னை இந்த பொருள் இருப்பே நாடோறும் நெஞ்சமே சுகாசுகம் எதுவரும் அதுவேயாய் பொறுப்பு வில்லுதால் விருப்பம் என எவ் வினையினை புசிக்கும் நான் அடைவாயோ என்பது எக்காலமும் நெஞ்சமே நீ சொதுக்கங்களுள் எது ஒன்று வந்து அடுக்குமோ அதுதானே வடிவாகி இருக்கின்றாய் மனமானது எதை பற்றியதோ அது வடிவமாகிடும் அது அப்படி பழக்கம் சமானாதை விருத்தியானது எதை போய் சேருதோ அது சமானாக அடைய அடைஞ்சிடும் புத்தகம் போச்சுன்னா புத்தக விருத்தி ஞாபகமாகும் எழுத்தை பார்த்து எழுத்து வீர்த்தி ஆகும் ஆகும் இது விறுத்தியானது பண்ணாம விதிகிடையுது அதனால எந்த ரூபத்தையே நாடு அந்த ரூபம் வடிவம் ஆயிரும் அப்படி இருக்கிறதுனால இத் தேகம் இருக்கும் அளவும் அவ் இரு நாள் நின்றார்களின் சரீரே புண்ணியமாக செஞ்சு தான் நீ சொல்ல ஒருவரும் ஒருபொழுதும் இருவகை வினை செய்யாதவர்கள் இல்லையால் அருமையில் அவகாரான் வினை அளக்குவான் அவர்களோடு பொய்ய பாவிப்பானவரும் புண்ணிய பாவங்களால் ஏதாவது செஞ்சிலே இருக்க முடியலை சும்மா இருக்க முடியாது கைகால் சும்மா அதெல்லாம் கணக்கில்லை ஒரு காரியம் செய்யும்போது அந்த காரியம் அல்லது சாஸ்திரத்துக்கு விரோதமாக பிறகு இளைஞர்களாக இருந்தால் பாவம் பிறருக்கு அனுகூலமாக சாஸ்திரத்து பொருத்தமாக இருந்தால் புண்ணியம் இது நாள்தோறும் நடந்துருந்தேன் அப்படின்னு உதாரணம் மனதெல்லாம் கழிக்கிறது அது புண்ணியமோ பாவமோ கிடையாது அது இயல்பு ஆனால் பிறகு இணைஞ்சலாக பொது இடங்களில் கழிக்காதோ அது பாவம் தான் பொருள் கழிக்க முடியிருக்கும் அது பாகம் தானது ஒன்றுக்கு போகிறது இயல்பு சரி தான் அப்போ மக்கள் நடமாற இடத்துல ஒன்று போனேன்னா பாவம் தானது ஏமாற்றிட்டு கூட வந்துடலாம் அவங்க திட்டு வாங்கல இங்கே எவண்டா போயிட்டு வாங்க திட்டு பாந்துருக்க அப்படி போகல இயல்பான காரியங்கள் சரியத்தில் நடக்குதுன்னு சொன்னால் அது பாவம் இல்லை புண்ணியம் இல்லை அதனால் இயல்பான காரியங்கள் பிறருக்கு தீயம் தீவாயிருந்தால் பாவம் அதே இயல்பான காரியங்கள் நல்லதாக இருந்தாக்க அது புண்ணியம் இல்லை இப்போ பேசுகிறது இருக்குது பேசுறது இயல்பு தான் அது தப்பு இல்லை பிறருக்கு புண்படும்படி பேசுனாக்கா அது பாவம் தான் என்ன அது வாக்கினாலும் செய்கிற பாவம் ஆச்சா சரி பிறருக்கு நன்மை பயக்கும்படியாக அவர் சுகமடியும்படியாக சந்தோஷப்படியும் பேசுனாக்க அது புண்ணியம் இல்லை பேச தப்பா வாய் விட்டு பேச யாரும் தப்பு சொல்ல மாட்டோம் அப்படி போல விறுவனைய பேச்சு வருமா புண்ணியமாக பாவம் செய்யக்கூடிய பேச்சா வரும் அதனால தான் புண்ணியபாவன் இரண்டும் என்று சொன்னார் இத் இருக்கும் அளவும் அவ்விருவினைகளும் ஆறாத நாள் என்றாகலும் இவ்வினைகளை அருந்து இனி எந்த வினையை அருந்தினாளில் குன்றவில்லி சிவனது திருவடிக்கண் விருப்பத்தை அடைவாயோ கருப்பை ஊற்று உதித்து அறர் குவிழியின் அழுகாயம் இது உளபொழுதே உருப்புறான் திரு கலருக்கு மெய்யன்புனி கொள்ளல் தள்ளியுமையான் மாதாவினது கருப்பாசயத்தின் கண் வினைக்கீடாய் வந்து பொருந்தி அதன் கண் பத்து திங்கள் இருந்து பூமிக்கண்ணி தோன்றி நீர் குமிழி போன்று விரைவில் அழியும் இக்காயம் இருக்கும்போதுதானே மிக விரைந்து நமது ஆச்சாரியனாகிய கருத்தனது திருவடிக்கும் நீ பத்தி மனத்து கொள்ளுதல் மயக்கமரத் தெளிந்த தன்மையாம் என்று விவேகம் கோயிற்று அதனால் இது நிலையில்லாத வாழ்க்கை பத்து திங்கள் மாதா வீட்டிலிருந்து வெளிவரும்போது மரண எப்போன்னுன்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது அறற்மிழி நீர்க்குமிழ் போன்று வாழ்க்கை இருக்குது நான் சொல்லலாம் நான் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் இருக்கு என்னையே அரைப்படி முடிஞ்சதில்லை அயில் கொடுத்துருக்க அரைப்படி அது வரைக்கும் இருக்கலாம் ஆனாலும் நூறு வருஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலேயும் வேகமாக போக முடியாது ரோட்டில் போக முடியுமா நூறு வருஷம் எனக்கு ஆயில் இருக்கு போய் பாருங்கண்ணே அப்போ போச்சு இருக்குங்க நூறு வருஷம் வேணா ஜாகிரதையாக ஒழுங்காக சைடு தச்சிருந்தேன் நூறுத்தி இருக்கலாம் மாறுதலாக செஞ்சால் நூறுத்தி இருக்குமா நூறு நிமிஷம் கொண்டு இதாக போயிருக்கும் அதனால தான் இது அறக்குழுகின்னு சொல்கிறோம் ஆக விவேகம் கூறிக்கின்றவாறு சமுத்திரஸ்நானம் பண்ணத் தொடங்கினோம் அலைகளை நாடாது மூழ்கி தனது விரதம் முடித்தல் போல திருவடியை அடைய தொடங்கினோம் இருவினைகளை நாடாது அத்திருவடியை அடைதலேயே விரதமாக கொள்ளல் வேண்டும் என்றதுக்கு எவ்வினையை புசிக்க நான் அடைவாயோள் என்றும் சந்தோஷான அமாவாசை தைய அமாவாசை ஒவ்வொரு அம்மா செய்யலாம் ஆனால் தையாமாசை ஆடிய மாசை மிக முக்கியம் ஏன்னா அயலம் மாறதுனால அப்படி இருக்கும்போது அலைகள் எப்போ ஓய் எப்போ குடிக்கிறதுன்னா அது தெரிகிற காரியமில்லை அலைகள் வந்து நாம் குளிக்கத்த அப்படி போல் புண்ணிவான் என்று சொல்லக்கூடிய ரெண்டு அலைகள் சம்சார சாதி அழிச்சிக்கிட்டு தான் இருக்கும் அப்படி சம்சார சாதத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கிற நாம் பகவானை பக்தி செய்து திருவிடை அடைவதை முயற்சி பண்ணத்தான் வேண்டும் அது தவிர வேறு வழி இல்லை அதனால் அத்திருவுடைய அலைதலேயே விரதமாக கொள்ளல் வேண்டுமென்றதற்கு எவ்வினையை குசிக்கும் நாங்கள் அடைவாயோ என்றும் குரு பக்தி உடையவர்க்கு வீடு எளிதில் கூடுமாரலின் மெய்யன்பு கொள்ளல் தெளிமை என்றும் கூறப்பட்டன குருபக்தி இருந்தாக்கீக்கிரம் வரும் ஈஸ்வர பக்தி இருந்தாலும் வரும் ஈஸ்வர பக்தி இருந்தாக்க ஈஸ்வரன் குருவை அனுப்புவார் காட்டுவார் அப்போ குருபக்தி குருவை ஈஸ்வரன் ஒன்று பாவனை வரணும் குருவே ஈஸ்வரன் ஈஸ்வரனே குரு பாவனை வரணும் அப்படிப்பட்ட பாவனையை கேட்டுக்கொள்ள வேண்டும் ஆனால் அப்படி இல்லாமல் காலத்தை வீணுமா போக்கனாக எப்படி இருக்கும் என்பதில் உதாரணம் தொடங்கிய வாழ்க்கையை வாழா துறப்பர் துறந்தவரே அடங்கிய வேட்கை அரண் பாலர் அருகார் முடங்கிய செஞ்சடை முக்கணனார்கன்றி இங்கும் அன்றி கிடங்கினுட்பட்ட கராவனையார் பல கேவலரே எழுத பொண்ணு தந்தாரி இது பண்ணது சேரமான பெருமாளும் தொடங்கிய வாழ்க்கை வாழா துறப்பர் வாழ்க்கை எப்படியோ கர்மானுசான் தொடங்கிவிட்டது இந்த தொடங்கிய வாழ்க்கையை துறவு அடைந்து ஞானம் அடைவேன் என்று ஒருவன் திறந்து விட்டான் சரி அது நல்லது தான் துறந்தவரை அப்படி திறந்தவர் எப்படி இருக்கணும் அடங்கிய வேழ்க்கை மனசானது ஆசைகளெல்லாம் அடங்கியிருக்கணும் அப்படி அடங்கி இருக்கிறது நல்லது அது இல்லாமல் அரண் பாலர் அப்படியும் இல்லாமல் அறணும் சிவருமானுடைய பக்தியும் இல்லை ஆசைகள் அடக்கி உலகத்தில் கடமைகளை செய்யறதும் இல்லை சிவபெருமான்கிட்ட பக்தியும் கிடையாது அது எப்படி இருக்கு அருகார் பறவை முடங்கிய செஞ்சலை முக்கணனாருக்கன்றி முக்கலனார் சிவபெருமானுக்கும் பக்தி இல்லை அரம்பார் இல்லை வேழ்க்கையை அடைக்கிறவர்களும் இல்லை இங்கும் அன்றி இந்த உலகத்தின் கண்ணே அவர்கள் ஆசாபாதே துரோக மார்க்கத்தில் ஒழுக்கமாக இருந்தவர்கள் அல்ல அப்படி எப்படி இருக்காங்கன்னு சொல்லுகிறார் கிடையப்பட்ட கராவிணையார் எனக்காக பல மூச்சுக்கள் அல்லது சுரவிகள் அதாவது சமுதிரத்தில் புயல் அடிக்கிற ஒரு காலத்தில் தண்ணி ரெண்டு மூணு மைல் இந்த பக்கம் வந்துருச்சேன் அதில் ஒரு முத முதலையும் தண்ணிக்கிட்டு அப்புறம் ஒரு நாள் ரெண்டு தண்ணி வற்றி போச்சு தண்ணி போயிடுச்சு இது ஒரு பள்ளத்தில் மாட்டிக்கிச்சு இந்த முதலை தண்ணி போனது இதுக்கு ஒன்றும் வசதி இல்லாமல் போச்சு ஜாக்கிரதை இல்லாததுனால அதை மாட்டிக்கிச்சு ஆனால் அந்த முதலைக்கு சமுதிரத்தில் இருக்கும்போது நல்ல வசதியாக எவ்வளோ தூரம் போய் சஞ்சாரம் பண்ணி ஜீவனம் பண்ணது இப்போது சிறு குட்டைக்குள்ளே மாட்டிக்கிறதுனால சஞ்சாரம் பண்ண முன்னே அதுக்குரிய ஆகாரமும் கிடைக்கல ஆனால் ஆசைப்பட்டாலும் சமுதிரத்துக்கு போக முடியாது தலை மார்க்கத்தில் போக முடியாது வா ஒன்று மார்க்கத்தை மேற்கொண்ட இங்கே துறவு லட்சணத்தை கடைப்படுத்தி ஒழுக்கமா இருக்கணும் இல்லைன்னாக்கா இல்ல இடத்துல இருந்துகிட்டு பகவான பக்தி இருக்கணும் ரெண்டு கண்டனா இருந்தா இங்குமன்றி இப்படி இந்த உலகத்தில் மக்களானவர்கள் ரெண்டு கட்டாள இருக்காங்க கொஞ்சம் எந்த ஜென்மத்தில் அடைவார்களோ அதான் சொல்ல உதித்து அறர் குவிழையின் அழிகாலம் அழிகாய் உலகம் மீது உழவுவதே உருப்புறான் திருக்கலர்க்கு மெய்யன் முனி கொள்ளல் தெளிமையாமை அப்படி இல்லைன்னு சொன்னால் பொறுப்பு வெள்ளிதால் விருப்பம் வெவ்வினை இனி பூசிக்கடைவாயோ அப்புறம் எந்த ஜென்மத்திலையும் அடைவாய் எந்த பிறவியில் ஒரு வாய்ப்பு ஆனால் கொடுத்துருக்கார் அதை பயன்படுத்திக்கிட்ட ஒன்று ஞானத்தை அடையணும் இல்லைன்னா பக்தி பாரதியில் முத்தி பதிமுத்தி அடையணும் இல்லை இல்லத்தில் இருந்து கொண்டு கருமத்துக்காக புண்ணியகாரணம் செஞ்சுக்கிட்டு காவியமாக புணமாக செய்யணும் எதுவும் இல்லாமே வீணா பாகாரி தெரிஞ்சு எப்படியாவும் அப்படின்ட்டு இந்த பாட்டில் ஓர்மையுள் அடக்கலேர் புறணைந்தும் தீமை சேர்விட எங்கள் செலாதமை துள்ளமே சிவை பாக சோமசேகரன் சரணமே தரண தொழுதனின் ரழுதன்னோன் நாமம் நாவினார் ஜபித்திலே அவத்திலே ஆலே லாம் கேள்வித்தா ஏன் பேரரசத்தில் முப்பத்தி ஏழாவது பாட்டு இந்த மனதைக்கு இதுவரைக்கும் ஒடுக்க மன ஒடுங்கிறதுக்கான உபாயங்களாக சொன்னது அப்படி சொல்லியும் கூட இன்னும் தேகபோகங்களில் ஆக்கிரகம் இருக்கு என்று மீண்டும் சொல்ல ஆரம்பிக்கிற இந்திரியங்களை எல்லாம் அடக்கணும் என்பதை இந்த பாட்டு சொல்லி ஆமை ஆறுூறு பைந்தையும் ஓர்மையுள் அடக்கலிற்கு புலனைந்தும் தீமை சேர் விளையங்களில் செல்லாத அமைத்து ஆமையானது தனது அரிய ஐந்து அங்கத்தினையும் தீமை வரும்மிடத்து தனது ஓர் உடம்பின்கண் அடக்கிக் கொள்ளுதல் போல பஞ்சேந்திரியங்களையும் பாவங்களுக்கு ஏதுவாய் வருகின்ற விஷயங்களில் போக ஓட்டாது விவேகத்தால் உள்ளடக்கி உள்ளமே சிவைபாக சோமசேகரன் சரணமே சரண என தொழுது நின்று அழுது அண்ணோன் அன்போன் நாமம் நாவினார் ஜெபித்திலே அகத்திலே நாளெல்லாம் கழித்தாயே அன்ப நெஞ்சமே கௌரியை பாகத்திலே வைத்து வைத்த சந்திரசோழனாகிய சிவனது திருவடிகளே அலைக்கலம் என வணங்கி நின்று அத்திருவடிகளை அன்பால் நினைவு நினைந்து உருகி அழுது அவனும் திருநாமமாகிய ஐந்தெழுத்தினையும் நாவினால் இடைவிடாது ஜெமித்தாயில்லை வித்தையாகிய தேகபோகங்களை கருதி அவத்தொழுதிலே வாழ்நாளெல்லாம் வீணாளாக கழித்தன இது என்ன என்று விவேகம் கோரிக்கின்றன இந்த ஆமையைத்தான் சொல்ல வேண்டும் ஆமையானது ஆறு உறுப்புக்கள் முன்னாலே தலை வால் நாலு காலு ஆறு ஏதாவது பயம் ஆபத்து வந்தால் உள்ளே உள்ளே அடைக்கும் மேல் ஓடி ஆள் நின்னால் கூட ஓடையாதான் அவ்வளோ கனம் இருக்குது அப்படியே பேசலாம் எல்லாம் போன பிறகு அப்புறம் வீட்டில் போகணும் அப்படிப்பட்ட ஒரு பிராணியை ஆட்டம் படைக்கணும் எதற்கு இப்படி போல தீமைகள் வரும்போது புலநடக்கம் செய்யணுமா இந்திரியங்கள் சத்தப்பர் சுழப்புர சகந்தம் சொல்லக்கூடிய ஐந்து இந்திரியங்கள் மூலமாக ஆறாவது இந்திரியம் ஆகிய மனம் போவதல்லவ அப்படி போகும்போது அதை அடக்கக்கூடிய வைராக்கியம் விவேகம் இல்லை வேணும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அப்புறம் அந்த ஆமைக்கு ஆபத்து வந்த மாதிரி இங்கே ஆபத்து வந்துடும் என்பது இந்த பாட்டில் சொல்லி அதனால சோமசேகரத் தந்தை பொருட்களையும் அதாவது அவருடைய சரணனா தொழுது நின்று அழுது அண்ணோன் அந்த சிவையை ஒரு பாகமாக கொண்டுள்ள சிவபெருமானுடைய திருவடிகளுக்கு நம் சரணம் அடிமை என்று தொழுது நின்று அழுது அண்ணோன் நாமன் நாவினால் எபித்தலை அப்படி செயலி ஏனே அதனால் அவத்திலே கழித்தாயே நாள் முழுவதும் வீணாக போய்விட்டோம் பகவானை சிந்திக்காத நாளெல்லாம் வீணான நாள் தான் அப்போது என்ன வரும் என்ன வரும் பகவான் அனுக்கிறகம் கிடைக்கும் அதுதான் என்ன பணம் கிடைக்குமா என் மந்தில் புண்ணியம் காய் பண்ணியிருந்தால் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது தான் அப்போதிக்கு போய் கும்பிட்றது மனதுக்கு ஒரு விளக்கம் ஏற்பட அமைதியாக இருக்குது அதுதான் அணுக்கிரகம்னு சொல்லு தெளிவு உயிர்க்கு அரண் சொல்லலாம் அரண் செய்வது தெளிவு உயிர்க்கெல்லாம் விளக்கம் அமைதி கொடுக்கறது விளக்கம் கொடுக்கிறது தான் இதே ஞானம்னு அது ஞானத்தினாலே என்ன லாபம் அமைதி கிடைக்கும் சமபானம் சமான அனுசம் கிடையாது இதுதான் பகவானுடைய அனுக்கிரகம் பிராரதமானது பல இருக்கலாம் கூடுதல் குறைச்சலாக இருக்கலாம் நெல் வந்தாலும் சிந்தனம் இல்லாமையோ நல்லது கல்வி கல்வி இல்லாமல் இருக்கலாம் வியாபாரம் வியாபாரம் இல்லாமல் இருக்கலாம் தொழில தொழிலாளியாக இருக்கலாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலையிலே ஒரு திருப்தி மனோபாவம் உண்டாகிறது பகவான தான் சமபாயம் உண்டாகணும்னா அருள் என்ன முடியாது அது அருள்னு போயிடுது மனதுக்கு விளக்கம் கொடுக்கறது ஞானம் கொடுக்கறது அப்படி செய்கிறதுனால மன ஒழுக்க ஏற்படுகிறது சமபாவம் உண்டாகிறது சத்தியாலும் பானமாக சுகமாக இருக்குது அந்த சுகத்தை விட வேற சுகமாக இருக்குது புற சுகங்கள் எல்லாம் வழியக்கூடிய சுகங்கள் இன்னும் பின்னாலாம் சொல்லப்படுவார் அவம் என்பது தொழிலின் மேல் நின்றது தொழில் பல தொழில்கள் செய்கிறாங்கல்ல தொழிலாக வேறு என்றார் ஆமை ஆறு உறுப்பு ஐந்தையும் என்பதற்கு உதாரணம் திருவருள் புலனடைக்கு தம் முதற்கட்பு கூறுவார் போதார் தளம் நடக்கும் ஆமை தக சொல்ற தளத்தில் எப்படி பூமியில் நடந்து போகின்ற ஆமை ஆபத்து காலத்திலே அடக்கிக் கொண்டு ஆபத்து காலத்திலே விரித்து கொண்டு போகிறது அப்படி போல போதார் தத்துவ ஞானிகள் புலனடக்கி தம்முதற் கூறுவார் புலங்களை அடக்கி அயக்காலமாகிய பிரம்மசுரவத்தில் வழங்கியிருப்பார்கள்வினார் எபித்திலை என்பதற்கு உதாரணம் அருணவி அந்த பரகதி கெபித்த முல பஞ்சாக்கரத்தை பரபரப்பண்ணாத பாவம் நரக பிறப்பிற்கும் ஈடா பிறந்தருணைதா இறப்பிற்கும் ஈடா இனேன் பரகதிக்கு வித்தாம் உள் பஞ்சாச்சரத்தையும் பஞ்சாக்கரம் இருக்கு அது கைலாசிக்கு போகிறதுக்கு விதை அதன் பிறகு அது செடியாகும் முளைக்கும் அப்போ அதான் கொடுக்கும் அது எப்படி செய்யணும் பரபரப்பை வெண்ணாத பாவம்லாம் மிக சீக்கிரமாக அவசரமாக அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஜெமிக்கணும் அப்படி இருந்தாக என்ன ஆகும் நரக பிறப்பிற்கு ஈடாக பிறந்து இருந்தால் நல்லது கிடைக்கும் இல்லைன்னா அந்த பாவமானது நரகப்பிறப்பு போகும் நரகத்திற்கும் போகும் ஈடான்னால் காரணமாக பிறந்து அதுனா ஈசா இறப்பிற்கும் ஈடாயினேன் அதோட பிறக்கிறது இறக்கிறது இது தவிர வேறு என்ன இருக்குது என்று இந்த பாட்டில் பச்சாத்திரத்திலும் மகிமையும் சொல்கிறாங்க பஞ்சாட்சாரம் செய்வர்களுக்கே மிக முக்கியமானது குளபஞ்சாச்சரம் சூர்ய பஞ்சாத்திரம் காரண பஞ்சாச்சரம் மூணாக சொல்லுவார்கள் குளபஞ்சாச்சரம் நம சிவாயா என்பது சூழ்ச்ச பஞ்சாத்திரம் சிவாய நம என்பது காரண பஞ்சாச்சரம் சிவா சிவ சிவா என்பது ஆக இதில் எது பிரியமா இருக்கோ அதை செய்யலாம் குலபஞ்சாச்சரம் இல்லை பிரியம் இருந்தாலும் செய்யலாம் சூழ்ச்ச பஞ்சாத்திர பிரியம் இருந்தாலும் செய்யலாம் உதயசங்கேடு செய்யலாம் கேட்காமலாம் அவர்களுக்கு எது வாய்ப்பு கிடைக்கதோ அதை கொண்டு அவர்கள் ஜெபிக்கலாம் அப்படி ஜெமிக்கிறது வாய்ப்பு வாய்ப்பு ஏற்பட்ட போது எவ்வளோ ஜெமிக்குமோ அவ்வளோ ஜபிக்கலாம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோரிக்கைன்னு ஜெமிக்கலாம் ஆனால் அவ்வளவுக்கு எல்லாருக்கும் அது முடிகிறதில்ல அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ நூற்றி எட்டாக காலையில் இடையில் நேரம் கிடைச்சு அது பலன் ஏற்படும் ஒரு உள்ளியில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு சிலர் கிடைக்கும் கொஞ்சம் அஞ்சு காசு பத்து காசு நூறு நூறு காசு போட்டுகிட்டே வருங்க அப்புறம் சில காலம் கழிச்சு எண்ணி பாருங்கள் ஆயிரக்கணக்கில் வந்துடும் சேர்ந்துடும் பணம் ம் இவரும் போடாமல் வருமா ஒரு பத்து பைசா போட்டு எண்ணெய் ஆக போகுது அதை பைசா மிட்டாவது தின்ன போகிறார்க்கு தின்னு போட்டேன் அது உள்ளியில் சேரும் ஆயிரம் ரெண்டாயிரம் மாதிரி இருக்கும் ஜம்மன் போயிட்டு வந்துருவாங்க அந்த படத்தை எப்படி கொள்கைன்னா போகிற விதம் செலவு பண்ணணும் வரும்போது சொந்த செலவுன்னு கணக்கு குண்டியல் போட்டாங்க அப்படித்தான் போகும்போது எல்லாம் செலவு பண்ணிக்கலாம் ஆமாம் மீட்டு வரும்போது சொந்த செலவில் வரணும் அந்த படம் எடுப்பதாக போகிறோம் உரிமை இல்லை அதில் அப்படின்னு கொள்கை ஆமாம் திரும்பினாக அதை எடுப்படா போகிறோம் அந்த படம் அங்கேயே கலிக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு கொள்கை அப்படி ஒரு கொள்கை போட்டேதான் அதுக்காக சில பேர் என்ன வண்டி போக வர பேசிக்கிறது முன்னிலையில் பணம் கொடுக்குறது அவங்களுக்கு வண்டி படம் மற்ற சில வருது இப்போ செஞ்சுக்கிறது இப்போ வண்டி சிலையில் அவங்களுக்கு அப்படி செஞ்சுக்கிறது அப்படிலாம் சந்திரம் பண்ணலாம் அப்படி இருக்கிறதுனால இந்த நேரம் இல்லைங்கிறவங்க ஏதோ நேரம் கிடைக்கும்போது நூறுரூவா இருநூறுரூவா ஜமம் பண்ண பண்ணால் அதுக்கப்புறம் கொடிக்கள் அப்படி சேரும் போது அந்த புண்ணியம் பர போறோம் அது அனுக்கிரகம் பண்ணுவார்ப்போ ஆமாம் காலையில் ஒரு நூற்றி எடுத்து செஞ்சால் அது ஆக போகுதா என்ன தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தால் காலை வீணாதான் போகுது பலன்னு கிடையாது குண்டியில் அஞ்சு ரூபா பத்து ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா போகிறதுனாலேயே ஆதிருவான்னு சொன்னால் அது ரெண்டு ரூபா ரூபா வீணா என்னப்போ எந்த செலவு பண்ணிவிட்றான் இங்கே சேருவான் ஒரு போதும் சேராது அப்படி போல் இங்கேயும் பஞ்சாட்சல ஜபம் வாய்ப்பில் வேறுபோது செஞ்சிக்கிட்டே இருக்கணும் சுய்சையாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லை வாய்ப்பு இருந்தால் தொடர்ந்து செய்யலாம் ஒரு நாலு ஐயாயிரம் பத்தாயிரம் லட்சம் கூட செய்யலாம் கோழி செய்யலாம் இருந்தால் அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை தவமும் தவமுடையாருக்காகவும் அவமதனை மற்றவர்கள் மேற்கொள்வதுன்னு இருக்கும் அப்படி ஒரு புண்ணியம் இருக்கணும் அப்பதான் செய்ய முடியும் அந்த தயப்ப சொல்கிறது இப்படி என்ன சொல்கிறேன் அப்படியாருக்காவும் அவமதினை மேற்கொள்ளு மட்டும் மேற்கொள்ள நடக்கும் மீறி தான் போகணும் நீங்கள் மெயின் வண்டி சைக்கிள் ஓட்டுறீங்க ரெண்டு சக்கர வண்டி ஓட்டுறீங்க எப்படி சமாளிச்சுட்டு போகிறீங்க அதில் உங்களுக்காக எல்லாம் ஒதுங்குறாங்களா நீ ஊருக்கு ஆபத்து தான் நீ அதான் நரகம் நரகம் தான் போன அப்புறம் இன்னும் சம்பாரிக்கலாம் என்ன அப்படிங்களா புலரடக்கம் மன அடக்கம் இதை செய்வதற்கு ஆமை திருட்டான் சொல்லி பஞ்சாட்சிரம் முதலான மந்திரங்களை எவ்வளோக்கு எவ்வளோ ஜபிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு பகவானார்கள் கிடைக்கும் என்பதை சொல்லி தாயு மாதி என் சந்தையாய் வந்து தாழ் தரு சிவ பிரகாசன் தூய பொன்னருள் வேண்டிலை இண்டு நின் துணி விருந்தமை என்னும் காயம் என்றுும்தர்கள் வேண்டினே என்றால் நெஞ்சமே இதற்கு யான் செய்வது ஒன்றர் ஏனே இதுவரைக்கும் இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் இதெல்லாம் செய்து சமாதி நிட்டுக் கூட திருக்கு பாயம் சொன்னார் ஆனாலும் மனமானது ஏராளமாக இருக்குது அனுற்புத்த வெளிப்படையாக நடைமுறையில் இருக்கிற வாசனைகள் அனுற்புத்திடீரென்று வரும் வந்து வேகத்தை காட்டும் அழுக்கவும் முடியாது அவ்வளவு வேகம் இருக்கு அது அனுற்புத்தவாசின் பெயர் அப்படிப்பட்ட அனுற்புத்த வாசனையை நீக்குவதற்கு இனி உபாயம் சொல்கிறார் ஆறு பாடல்களே சொல்ல போவார் அதில் பெண்ணாசை என்பது மிக முக்கியமானது மற்ற ரெண்டு இருக்கே அது அனுபத்தமாக இருந்தாலும் கூட அவ்வளவு நாட்டில் ஒரு கேவலமாகவோ அல்லது அகௌரமாக சொல்கிறதில்லை பணம் நிறையா இருந்தால் கூட அவருக்கு மரியாதை வந்தால் உண்டு பணக்காரசாமி பெரியவங்க அப்படின் தான் சொல்லுவாங்க வழியாக தூற்றுவதில்லை ஆனால் அது ஞான சாதனத்துக்கு சமாதி கெடுதலாக இருந்தாலும் கூட சமுதாயத்தில் அதுக்கு ஒரு கௌரவம் கொடுக்க தான் செய்கிறாங்க ஆனால் இதுக்கு கௌரவம் கொடுக்கறதில்லை இதுக்கு இழிவுதான்னு கொண்டு சொல்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால இதை நீடனும் என்று இந்த பாட்டிலிருந்து ஆரம்பிக்கிறார் இதெல்லாம் அடங்கியிருக்கிற ஆசை ஆசைகள் வெளியில் எல்லாம் அடக்கியிருந்தாலும் கூட உள்ளே இருக்கிற ஆசைகள் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதை பற்றி இந்த பாட்டில் ஆரம்பிக்கிறார் தாயுமாகியன் தந்தையாய் வந்து தாழ் தருள் சிவப்பிரகாசன் தூய பொன்னருள் வேண்டில்லை ஈழினின் துணிவிருந்தமை என்னும் என்பது மாதாவுமாகி பிதாவுமாகி எழுந்தருளிருந்த திருவடிகளை எளிதிலே தந்த சிவபிரகாசன் என்னும் நாமதேயமுடைய ஆச்சார நதி நிர்மலமாகிய பொன் போன்ற திருவையை விரும்புகின்றேன் அவர் தாயும் போல தந்தும் போல இருந்து உபதேசம் செய்யக்கூடிய அவரை நீ நினைக்க மாட்டாய் என்கிறாய் இவ்விடத்து நின் கருத்து இருந்த தன்மை எண்களோ நான் ஏன் இப்படி இருக்கிறாய் ஒன்றும் புரியலையே அறிவீகன்னு சொன்னது ஆனால் நீ செய்கிற காரியப்பனால் எனக்கு நல்லா தெரியுது காயம் மாயம் என்று அறிந்தும் மாதர்கள் தரு கலவி வேண்டினே என்றால் தீயை நீ மிக நெஞ்சமே இதற்கு யான் செய்வதுள் அறியினே என்பது தேகம் அனித்தியமென்று அறிந்தும் மாதர்களால் உண்டாகிய கூட்டுறவினை விரும்பினே என்றால் நெஞ்சமே நீ மிகவும் பாவியாயினே யான் என்ன கூறினும் கேட்டிலேயாகிறேன் இதற்கு யான் செய்வது ஓர் உபாயமும் அறியேன் வெளிப்படையாக இருக்கிறது அவர் வரைக்கும் தலைமையில் கிடக்கும் ஆசைகள் மலராட்சி விழா வரும் சிந்தனைக்கடி இயக்கம் உண்டு இதெல்லாம் அனுபத்த செயல்பாடுகள் அதை நீ இப்போது பெண்ணாசையில் இருந்து ஈடுபடாமல் இருக்கிறாய் என்று சொன்னார் தாழ்தரு தாள்தருதல் திருவடி நீச்சை சசிவனனுக்கு செய்த மாதிரி நீச்சை செய்கிறது தாழ்த்தருதல் என்று தாயுமாகி என்பதற்கு உதாரணம் தத்துராயர் தந்தை தாய் ஆவானும் சார்கதி எங்க ஆவானும் அந்தமிலா என்பன மக்கானும் எந்த உயிர் தானாகுவானும் தரனாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு குருநாதர் தந்தையாகவும் தாயாக இருக்கிறார் தந்தை அறிவு புகட்டுவதற்கு உரியவர் தாய் அன்பு புகட்டுவதற்கு உரியது ஆக ரெண்டு பேர்களும் தேவைப்படுகின்றனர் இந்த ரெண்டுமே குருநாதர்கிட்ட உண்டு சார்கதி இந்து ஆவணம் தாய் தந்தர்களெல்லாம் தன்னுடைய மக்களை ஓரளவுக்கு நல்வழிப்படுத்துவார்கள் அவர்களை ஆளாக்கி திருமணம் செய்து வைத்து குடும்பம் நடத்த மாதிரி செய்வார்கள் அது ஒரு அவரோட கடமை அவ்வளோதான் ஆனால் இங்கே அப்படி இல்லை சார்கதி எதில் சாரதி பகவானோட திருவிடியை சாரணும் கதி மார்க்கம் திருவிடியை சாரதிக்க மார்க்கத்தை சொல்வார்கள் அப்படிப்பட்டவராக இருக்கிறார்கள் நாள் அந்த மில்லா இன்பம் நமக்கு ஆவணும் அந்த இன்பத்தை நமக்கு கொடுப்போர் ஆவார் சரவதுக்கு பரமானந்த பிராப்தியாக முத்தியை காட்டக்கூடியவர் எம் தம் உயிர் தானாகுவானும் எம்முடைய உயிர் போன்று எமக்கெல்லாம் அத்வைத கருத்துக்களை சொல்லி களைச்சற்றுவார் அவர் சரண் ஆகுவானும் அவரே நாம் எல்லாம் அடைக்கல முகத்துக்கூடிய தகுதியுடையவர் அருள் கோண் ஆகா கோணாகுவானும் குரு கிருமைக்கெல்லாம் தலைவனாக விளங்கிக் கொண்டிருப்பவரும் குருதான் ஆக ஒரு குருவானவர் தந்தை ஆகவும் உள்ளவர் தாயுமாய் உள்ளவர் அந்தமீழா இன்பனமாக கொடுப்பவர் முத்தி அடைதற்கு வழி பண்ணுபவர் எம் உயிருக்கு இருப்பவர் அவர் நாம் எல்லாம் விரும்பி சரணடையத்தக்கவர் ஆறு தலைவராக இருப்பவர் இந்த பாட்டில் சத்ராஜ் சுவாமிகள் ரை பற்றி அழகா சொல்லியிருக்கிறார் செய்வதொன்றியல் என்பதற்கு உதாரணம் திருவாசகம் ஆடு கிண்டிலை கூத்துடையான் கலர்கண்பிலை என்புகி பாடுகை பதைப்பதும் செய்கிலை பணியிலை பாதமலர் சூடு கிண்டிலை சூட்டுகின்றது மிளை துணையிலே பிணிஞ்சே ஏடுகளை தெருவுதோர் நல வீழை செய்வதுன்ற ஏனே திருவாசகத்திற்கு உருவாதார் ஒரு வார்த்து உருவார் உருவாதார் உருகார்ன்னு சொல்லுவாங்க பல பக்தி இல்லை சிறப்பான பாடல்கள் அமைக்கப்பட்ட ஒரு சாஸ்திரம் திருவாசகம் மேல்நாட்டிலிருந்து வந்தாராம் அவர் ஐயர் வெள்ளக்காரர் பாதிரி ஒரு போப்பையர் அவருக்கு அடுத்து திருவாசகம் தன்னை தமிழ் மாணவனு சமாதிரி எழுதி வைங்கன்னு சொன்னார் அது அவ்வளோ பெரிய ஏற்பாடு போச்சு அப்படிப்பட்ட ஒரு பக்தி மார்க்கம் உள்ள நூல் சொல்றார் கூத்துடைய கலருக்கு அன்பில்லை அவருக்கு பக்தி செய்யவில்லை பக்தியின் மிகுதினால் ஆடுகின்றில்லை ஆட மாட்டேன் என்கிறாய் எண்பொரு பாடுகின்றில்லை அதை விட தீவிரமாக எலும்புருமாறு வாடுவதும் இல்லை பதைப்பதும் செய்யவில்லை இன்னும் அவரை சரியாக பக்திக்க முடியல பதப்பதப்பும் வரவில்லை பணியில்லை அட்டாங்க சிறாங்க திரியாங்கம் பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய சதுரவித ஐ பனி நமஸ்காரங்களும் செய்வதில்லை பாதமலால் சூடுகின்றில்லை அவர் கொஞ்சம் பாத சொல்லக்கூடிய தூக்கிய திருவடிக்கு சூட்டின பாதத்தை பாதத்தில் இருக்கின்ற மலரை நீ திருவிழியை ஒன்றுடைய தலையில் சூட்டுகிறதில்லை சூடுகிறதில்லை சூட்டுகின்றதும் இல்லை நீ யாவது கட்டி கொடுக்கிறோ இல்லை விலைக்காக வாங்கி கொடுக்கிறா இல்லை அதனால்